விருத்திமும் என்றோ காரியம் அது கருமம் அப்ப கர்மத்தால் தான் ஞானம் கர்மத்தால் தான் எடுத்துக்கொள்ள கூடாது உரிய கர்மம் அஞ்ஞானத்தை கெடுக்கும் என்று ஓதினால் ஆகாதோ பெரிய ஞானம் என்று அதற்கொரு பெயரிட்ட பெருமையை உரையீறை விருத்தி ஞானம்னு அதுக்கு பெயரிட வேண்டுமா அது வந்து விருத்தின்றது எதிர்தான் உருவாகிறது அந்தக்கரணத்தினுடைய ஒரு காரியம்தானே அப்போ கர்மமே எதை அஞ்ஞானத்தை கெடுக்கிறது என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ விருத்தியான அந்தக்கரணத்தோடு விருத்தி ஆகிலும் வைந்தார் அது அந்த கரணத்தோட விருத்தி அது கர்மம் செய்துதான் அடையப்பட்டது அதில் எந்த சந்தேகம் இல்லை மக்களை தங்களில் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமே அப்போ ஒரு தாய் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பகிக்கின்ற தன்மையும் இருப்பது போல அந்த கரணத்தில் எண்ணற்ற விருத்திகள் தோன்றினாலும் இந்த விருத்தி ஞானம் என்பது மற்ற விருத்திகளை அனைத்தையும் பகைத்து நீக்கிவிடும் இல்லாமல் செய்துவிடும் கருத்தனாகிய புருட தந்திரங்களாம் கருமங்கள் அவை போல வருத்த ஞானமோ புருட தந்திரம் என்று தந்திரம் ஆகும் இந்த நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அகண்டாகார விருத்தியை ஏற்படுத்துவது கர்மம்தான் அதில் எந்த மாற்றம் இல்லாத அந்த கர்மத்தினுடைய செயல்தான் ஆனால் அது ஏற்படுத்தியவுடன் அது அஞ்ஞானத்தை நீக்குவது என்பது கர்மம் அல்ல அது வஸ்து தந்திரம் அது வந்து பிரம்மமாகிய வஸ்து இந்த விருத்தி ஞானத்தை அந்நா அஞ்ஞானத்தை நீக்கிய விருத்தி ஞானத்தை உட்கொண்டு இரண்டையும் இல்லாமல் செய்துவிடும் மீது இருக்கிறது எது மாத்திரம் சைதன்யம் மாத்திரமாக மெய்ப்பொருள் மாத்திரமாக வஸ்து மாத்திரமாக இருக்கக்கூடியது அந்த செயலுக்கு எது காரணம் அல்ல கருமம் காரணம் அல்ல கருமத்தினால் அடைய முடியாது விருத்தி ஞானமும் அங்கே என்ன பண்ண முடியாது பிரம்மத்தை தெரிவிக்க முடியாது பிரம்மம் தரிசனம் கிட்டிய பொழுது பிரம்ம தரிசனம் கிடைக்கும் பொழுது எது இல்லாமல் போய்விடும் விருத்தி ஞானம் இல்லாமல் போய்விடும் ஐஞானத்தை கெடுத்து தானும் கெட்டு போய்விடும் அப்போ அந்த அதுக்கு காரணம் வந்து வஸ்து தந்திரம்தானே தவிர எது கிடையாது புருஷ தந்திரம் மனித முயற்சி கிடையாது அதனால் அதை எதில் எடுக்க முடிய கர்மம் என்று எடுக்க அதுக்கு மனசில் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ராக்கெட் லான்ச்சிங் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கிருந்து செலுத்துவதற்கு தான் நமக்கு அருகதை இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த எல்லையற்ற அந்த ஸ்பேஸில் போய் அதுக்கப்புறம் எந்த முயற்சி தேவையில்லை இந்த செலுத்தக்கூடிய முயற்சி அப்புறம் தேவையில்லை அதுபோல் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விருத்தி ஏற்படுத்துவது கருமம் ஏற்பட்ட பின் அது அஞ்ஞானத்தை நீக்குவது என்பது கருமம் அல்ல அது யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் கிடையாது அது வஸ்துவினுடைய தந்திரம் அது வஸ்துவினுடைய தந்திரம் வருத்த ஞானமோ வருத்த ஞானம்னா என்னது விருத்தி யானம் மிகுந்த பிரயாசை செய்து பெறப்பட்ட யானம் அதான் வருத்த யானம் அதுக்கு என்னன்னு பேரு விருத்தி யானம் வருத்த ஞானத்துக்கு என்னது விருத்தி யானம் ஏன் வருத்தன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பெருமுயற்சி செய்து அபியாசங்கள் தொடர்ந்து செய்து அடையப்பெற்ற ஞானம் அது குருட தந்திரம் அன்று வஸ்து தந்திரம் ஆகும் அது இப்பொழுது மனித முயற்சி இல்லாமல் ஜீவாத்மாவின் முயற்சி இல்லாமல் தானாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விருத்தி தானாக ஓடிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது நான் இந்த உடம்பு என்ற எண்ணம் எப்படி இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ இதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே நான் நான் இந்த உடம்பு நான் இந்த பெயருடையவன் அப்படின்னு நேற்று கூட நம்ம சாமி ரெண்டு பேர் வந்தாங்கள்ல ஒரு சாமி உறங்கிட்டிருக்கார் இன்னொரு சாமி அவருடைய முன்னாள் பிரம்மச்சாரியாக இருந்த பேரை சொல்லி கூப்பிட்ற உறங்கிட்டிருக்காரு அவருடைய பழைய பேர் கூட்டஸ்தைத்தன்யான் பேர் ஏ கூடஸ்தா அப்படின்றாரு ம் அப்படின்றார் அப்போ அந்த பெயருக்கு என்ன இருக்குது அந்த பாவனை அது நான் தான் அப்படின்ற பாவனை இயல்பாக இருக்குது உறக்கத்துல கூட இருக்கு அதுக்கு ஞாபகப்படுத்தி நான் தான் அந்த பேருடைய ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற இயல்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன பேரு வஸ்து தந்திரம் அது என்னது வஸ்து தந்திரம் இப்ப இப்போ நாம் நான் பிரமமாக இருக்கிறேன்றதுக்கு என்ன செய்ய வேண்டியது இப்போ முயற்சி செய்ய அந்த விருத்தியை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறோம் அது நிதித்தியாசனமாகி அந்த முயற்சி வெற்றி பெற்று சதிகல்ப சமாதி ஆன பின்னாடி தன் முயற்சி இல்லாமல் ஓட ஆரம்பிச்சிடும் அப்படி ஓடிய ஓ ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விருத்தி ஞானமே தான் எதை நீக்க முடியும் ஐஞ்ஞானத்தை நீக்க முடியும் அப்போ எந்த தந்திரம் போயிருது புருஷ தந்திரம் போயிரு அப்போ வஸ்து தந்திரத்துக்கு ஆட்படும் பொழுது அந்த விருத்தி இல்லாமலே போய்விடுது அஞ்ஞானத்தை நீக்கி அதுவும் இல்லாமலே போய்விடுகிறது பகுத்த கருமங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்று ஆக்கவும் கூடும் மிகுத்த ஞானம் அப்படி அன்று அப்போ கருமங்களுக்குத்தான் என்ன உண்டு செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் வேறொன்றாக மாற்றி செய்யலாம் ஆனால் விருத்தி ஞானம் அப்படி கிடையாது விவேக ஞானம்னு சொன்னாலும் விருத்தி ஞானம்னு சொன்னாலும் அதே தான் ஆனால் தியானம் அப்படி அல்ல தியானம் அப்படி அல்ல அது ஒரு பொருளை ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கப்படும் ஒரு பொருளை ஒரு வஸ்துவை ஒரு ஒரு விஷயப் பொருளை மையப்படுத்தியது எனது தியானம் அதை கருது கருது அதை என்ன சொல்றாங்க கருது பொருள் வெளியே இருக்குது நாம மனசுல அதை படம் பிடித்து மனசுக்குள்ள அதை என்ன பண்ணிக்கலாம் மீண்டும் மீண்டும் கற்பித்துக்கொள்கிறதுனால அதுக்கு கருது பாவனை ஒன்றை ஒன்றாய் இவன் பாதிக்கும் தியானம் கற்பித யோகம் இன்னொன்று மனதினுடைய ஆற்றலை நல்லா கவனிச்சுங்க நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின் அப்ப கற்பக மரம்ன்றதான் கற்பக மரத்து கீழே எதை நினைச்சாலும் அதை என்ன பண்ணி கொடுத்துரும் மனம் ஒரு கற்பக மரம் அதுவும் சத்துவகுணமுள்ள கற்பக கற்பக மரம் சத்துவகுணமுள்ள மனம் சாட்சாத் என்னவே கற்பக மரமே அங்கே போய்ட்டு இவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒவ்வொன்றா நினச்சிக்கிட்டே இருந்தால் சிக்கலாகிடும் எல்லாத்தையும் விட்டதுனால தான் சத்துவகுணம் வந்துச்சு இப்போ சத்துவகுணத்தில் இருந்துக்கிட்டு ஒவ்வொன்றா திருப்ப திரும்ப நினச்சி கற்பக மரத்து இருந்து ஒவ்வொன்றா பொருளை சேர்த்துக்கிட்டே இருந்தாலும் மீண்டும் சிக்கலில் மாட்டிக்கிறோம் அப்போ ஒன்றை ஒன்றாக பாவித்தல் மனசில் நாம் எதை நினைக்கிறோமோ அது சாட்சாத் எதுவோ ஆயிரும் செயல்பாட்டுக்கு வந்துடும் அது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தில் நல்லாவே பார்த்துருப்பீங்க நினச்சிக்கிட்டேன் அந்த செயல்பாட்டுக்கு வந்துடும் அதனால என்ன சொல்கிறாங்கன்னா மனத்தினால் கூட என்ன பண்ணக்கூடாதா நினைக்கக்கூடாது நல்ல காரியத்தை நினைக்கக்கூடாது கெட்ட காரியத்தை நினைக்கக்கூடாது ஏன் சாமி அப்படி சொல்றீங்க நல்ல காரியத்தை நினைக்கலாமே நான் அதாவது உலகியல்ல வாழக்கூடியவர்களுக்கு கெட்ட காரியத்தை நினைக்காதீங்க கெட்ட விஷயங்களை நினைக்காதீங்க நல்ல விஷயங்களை நினைங்கன்னு சொல்லலாம் இப்போ எதை நோக்கி நம்ம பயணம் இருக்கு ஆத்மசாட்சாத்காரம் முக்தியை நோக்கிய பயணம் என்பதனாலே நமக்கு தீயதையும் நினைக்கக்கூடாது நல்லதையும் நினைக்கக்கூடாது நல்லதை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படின்னா அதை நான் செய்கிறேன் என்று நினைக்கக்கூடாது அண்ண நல்ல காரியம் செய்யாமல் இருக்க முடியாது இயல்பாகவே பெரியவங்களுக்கெல்லாம் என்னது நல்ல காரியம் செய்யறது இருக்கும் ஆனால் அதை நான் செய்கிறேன் என்ற எண்ணம் மாத்திரம் ரெண்டையுமே அக்கௌண்ட்டு சேர்த்து விடக்கூடாது செகத்தில் ஒன்றை ஒன்றவை இவன் பாவிக்கும் தியானம் கற்பித யூகம் கெட்டது நினைச்சாலும் அது செயல்பாட்டுக்கு வந்துடும் நல்லது நினைச்சால் அது செயல்பாட்டுக்கு வந்துடும் ரெண்டும் செயல்பாட்டுக்கு வந்தால் கர்மம் வந்துருச்சு பிறவிப்பினி சேர்ந்துடும் ஜடபரதர் கதை பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் ஜடபரதர் என்ன சொல்லுது அவர் வந்து எல்லாம் முற்றும் துறந்து சமாதி அவஸ்தைக்கு உள்ளே போன ஒரு ஞானி திடீர்னு எனது ஒரு மான் பிரசவத்துக்கு தயாராக இருக்க மான் புளி துரத்தி வர அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நீர் பரப்பை வேகமாக தாவ பிரசவம் குட்டி எதில் விழுந்துருச்சு தண்ணியில் விழுந்துருச்சு இது தப்பிச்சு ஓடி போச்சு தாய்மான் அப்போ அந்த குட்டி மானை பார்த்து இவர் விழித்து சமாதி அவஸ்தையிலேருந்து வெளியே வந்த அந்த சாமி எடபரதர் பார்க்குறார் அது மேலே கருணை பொங்குது அதை எடுத்து அதை வளர்த்து ஆளாக்கிறார் அது வளர்த்த ஆளாக்கும் பொழுது இவருடைய உயிர் என்னது இவருடைய பிரார்த்த கர்மம் நிறைவாகிருது அடுத்த பிறவி என்னதான் பிறக்கிறார் மீண்டும் அதே மானுக்கு அந்த மான் அந்த குட்டி மானை விட்டுட்டு போன இடத்துலயே பறந்து அந்த நினைவுகளுடைய அலைஞ்சிட்ருக்கார் ஒரு பிறவி போச்சுன்னு எது வாசலுக்கு போயாச்சு அந்த முட்டியின் வாசலுக்கு சென்று திரும்பி வந்தாச்சு அப்புறம் அந்த ஒரு பிறவி மானாக பிறந்து அந்த வாசனைகள் நீங்கியவுடன் அடுத்த பிறவி எதுவாக பிறக்கும் பொழுதே ஜடம் வராது ஞானவானாக ஒரு மாமிச பிண்டமாக தான் பிறக்குது மாமிச பிண்டம்னா கையை காலு எல்லாம் இருக்குது ஆனால் ஒன்றும் செயல்படலை காது கேட்குதான்னு தெரில கண் தெரியுதான்னு தெரில சோறு தீங்க மாட்டேது ஆனால் உடம்பு மட்டும் எப்படி இருக்குது அதனுடைய ஒரு வளர்ச்சிக்கு போயிட்ருக்கு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க இது ஒரு மாமிச பிண்டம்னு கணக்கில் வச்சுக்கிட்டாங்க தூக்கி தூக்கிக்கொண்டே வைப்பாள் அவ்வளோதான் எங்கேனாலும் தூக்கிக்கொண்டே வைப்பான் அப்படிப்பட்டேன் ஞானம் அதுவும் அந்த வழியாக வந்த பல்லக்கு ராஜாவுக்கு பல்லக்கு தூக்குறதுக்கு ஆள் பத்தில்ன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு இழுத்துட்டு போய் பல்லக்கு தூக்கிடா விட்டாங்க தூக்கிகிட்டே வர்றது கீழே அந்த எறும்புகள் ஊர்ந்து போவது அது காலில் மிதிப்படாமல் அப்படி அப்படி ஆட்டி தூக்குறப்ப மேலே பல்லக்க சரியாக ஒரு பிடி இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் இருக்க அப்போ சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டால் அப்போ என்ன சொல்கிறாரு அந்த கீழே இருக்க உயிர் மேலே இருக்க உயிர் எல்லாத்துக்கும் என்னது எல்லாத்துக்குள்ளே இருக்க சைத்தன்யம் என்ன தான் ஒன்று சுமக்கிறவன் சுமக்கப்படுறவன் கீழே இருக்க எறும்பு போன்ற உயிர்கள் எல்லாத்துக்குள்ளே என்ன தான் ஒரே சைதன்யம் தான் இருக்குன்ற ஒரு வசனம் நிறுத்து நிறுத்து வார்த்தை என்ன வித்தியாசமாக இருக்குது பல்லக்கு தூக்குறவன் கூழியை தான் பேசுவான் இல்லை எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு வருத்தமாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் இதை நான் வித்தியாசமாக இறங்கி பார்த்தா மகா ஞானி ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பேசாமல் இருக்கார் அந்த வார்த்தையை சொன்னவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை ஐயோ இப்படி ஒரு மகான நாம பல்லக்கு தூக்கம் விட்டுவிட்டாருந்தேன் என்னடா பண்ணீங்க ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னா ராஜா கணக்கில் ஆள் இல்லை உடம்பு நல்லா இருக்குன்னு தூக்கம் விட்டோம் அப்படின்னு கீழே விழுந்துகிட்டு வர அதுக்கப்புறம் அந்த பிண்டை அது போய் உட்கார்ந்துட்டு ஒரு பிறவி எதுக்கே போயிடுச்சு மான் கருணை செலுத்தி ஒரு பிறவி போயிடுச்சு அப்போ கருணை செலுத்தக்கூடாதா அப்படின்றது ஆத்மசாதகர்கள்ங்கள் இறுதி நிலைக்கு செல்லும் பொழுது எதையும் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏர்போர்ட்டில் உள்ள போகிறப்ப கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க அது மாதிரி புத்தியினுடைய வாசலில் ஒன்றும் எல்லா நிர்வாணமாக தான் உள்ளே போக நிர்வாணம்னா உடம்பு நிர்வாணமாக இல்லை உடம்பையே எடுத்துகிட்டு போக விடமாட்டான் சூக்ம சரீரத்தை எடுத்துகிட்டு போக விடமாட்டான் காரண சரீரத்தை மட்டும் உள்ள வச்சு எரிக்கிறதுக்கு நாம் கொண்டு போன ஒரு ஆயுதம் உள்ளே போகும் அது எது நாம தயார் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆயுதம் வரைக்கும் விருத்தி ஞானம் அதுக்கு மட்டும்தான் என்ட்ரி உள்ள ஏற்கனவே இருக்கிறது என்னது நம்மளுடைய காரண சரீரம் மத்த ரெண்டும் எங்கேயும் நின்னுக்குனோம் தூளசரீரம் சூக்கும சரீரம் வாசல்லையே நின்னுக்குனோம் இவர போயிட்டு வந்து அந்த முதலாளி திரும்ப வரவே இல்லை எது மட்டும் வெளியே நிக்கிது இப்ப தூள சரீரமும் சூக்கும சரீரம் நிக்கிது ஒரு போலி ஐடி நம்பரை போட்டு கிளப்பி விட்டுறாங்க அதான் சுத்த ஜீவன் பேர் அந்த ஒரிஜினல் முதலாளியை உள்ளே வச்சு என்ன பண்ணிட்டாங்க முடிச்சுட்டாங்க கதையை முடிச்சுட்டாங்க சத்தம் இல்லாமல் முடிச்சிட்டாங்க அங்கே இருக்கிறது எது மாத்திரம்தான் வஸ்து மாத்திரமாக இருக்கிறது இப்போ தூளை சிறையும் சூக்கும சீரையும் எதை வைத்து செயல்படுகிறது இந்த டூப்ளிகேட்டு கார்டு போட்டு கொடுப்பான்ல ஐடி தொலைஞ்சி போச்சுன்னா டூப்ளிகேட் ஐடி போட்டு கொடுப்பான்ல அது மாதிரி டூப்ளிகேட் ஐடியில் ஓடுது அதுவும் எவ்வளோ நாளைக்கு தான் தேரும் அந்த வேலிட்டி பீரியட்னு ஒன்று கொடுத்துருப்போம் அது முடிகிற வரைக்கும் அதை வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதை வச்சு பெருசாக ஒன்றும் வேல்யூல்லாம் செகத்தில் ஒன்றை ஒன்றாய் இவன் பாவிக்கும் தியானம் கற்பித யோகம் அப்ப என்ன பண்ணிட கூடாது தியானம் செய்தல் அப்படின்றது ஒரு கர்மம் உளத்தொழில் அது கிடையாது நாம விருத்தி ஞானம் என்பது முகத்தமாக கண்ட ஞானமே வாஸ்தவம் மோகமாய் மயங்காதே பிரம்ம சாட்சா்காரம் என்பது தியானம் போல அல்ல ச சமாதி அவஸ்தையின் முடிந்த நிலை நிர்விகல் சமாதி அடுத்தது கண்டு அறிந்தது ஞானம் கேட்டதுதனை கருது பாவனை யோகம் அப்ப கண்டு அறிந்ததுன்னு சொன்னால் என்னது அபரோட்ச ஞானம் கேட்டதுதனை கருது பாவனை யோகன்றது பரோட்ச ஞானம் ஆமாம் பிரம்மத்தை பற்றி கேள்விப்படுறோம் பிரம்மமானது எப்படி இருக்குன்னு தெரியுமா சத்து சித்து ஆனந்தம் அது நித்தியம் பூரணம் ஏகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை கேட்கறதுக்கு என்னென்னு பேரு அதை கேட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு கற்பனை வளர்த்துக்கிறோமே அது வந்து கருது பாவனை அது யோகம் கண்ட பேர் சொலை கேட்டது மறந்துவோ அப்படி நாம் கற்பனை செய்த விஷயங்கள் நமக்கு என்ன பண்றது நினைவில் உறுதியாக நிற்காது கண்டது மறவாதே ஆனால் அபரோட்சமாக நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த ஞான அனுபவம் ஒரு பொழுதும் நம்மை விட்டு நீங்காது கண் அந்த சாமி தரிசனம் பண்ணுறப்ப இந்த பிரச்சினையை பார்க்கலாம் சாமி அலங்காரம் பண்ணி ஆஹா இது காட்டுவாங்க தீபம் காட்டுவாங்கள்ல அப்போ இந்த மக்கள் முண்டி அழிச்சுட்டு போய் பார்க்கறத பார்த்தா எல்லாரும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது ஆனால் எல்லாருக்கும் என்ன எப்படி பார்க்கணும்னு ஆசை நான் பார்க்கணும் நான் பார்க்கணும் சாட்சாத் காரம் நான் நேராக பார்க்க அப்புறம் பார்த்துட்டு வந்து இவன் நீ போய் பாக்கலையா நீ பார்த்ததுனால நான் பார்க்க முடியலையாடா இவன் போனதுனால இவன் பின்னாடி நின்று நீ பாக்கலையா பாரு பாரு பாருமா அப்ப எல்லாரும் ஒரு தடவை என்ன பண்ணி நேரா கண்ணில் என்ன பண்ணிருந்தா தரிசனம் பண்ணி யாராவது ஒரு மகான்கள் வர்றாங்க பெரிய சாமிகள் வர்றாங்க பெரிய தலைவர்கள் வர்றாங்கன்னா இந்த பிரச்சனை உண்டு நீ பாத்துட்டியா நீ பாத்துட்டியா அப்படி கேட்பாங்க பாத்துக்கீங்களா அந்த பார்த்துட்டா என்ன புரிஞ்சு பிரம்மசா அவ்வளவு அது ஒரு திருப்தி அதுல ஒரு திருப்தி அது போல இந்த பிரம்ம ஜானத்திலும் ஆத்ம சாட்சா என்ன விஷயம்னா உலக விஷயப் பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் ஆனால் இங்கே பார்க்க போன ஆளை என்ன பண்ணிடுவாங்க முடிச்சிருவாங்க கதையை முடிச்சிருவாங்க திரும்பி வந்து அவன் சொல்கிறதுக்கும் அவனுக்கு வாயும் இல்லை எனது கண்ணும் இல்லை காதும் இல்லை ஒன்றும் கிடையாது வந்தவன் அப்படியே ஸ்டில்லாகி கிடைக்கும் கண்ட வஸ்து மெய் தியான வஸ்துக்கள் பொய் கருவி அஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானமே கருமம் என்று அறிவாயே அப்போ அஞ்ஞானத்திற்கு எதிரி எதுதான் விருத்தி ஞானமே தவிர எது கிடையாது கருமம் கிடையாது கிடையாது கிடையாது கர்மகானத்தை நிராகரணம் செய்கிறார் அந்த அஞ்ஞானத்தை அது வந்து நல்லா கவனிச்சுக்கிறோம் விருத்தி ஞானம் வந்து கோபத்தோடு பாய்ந்து அதை இல்லாமல் செய்துவிடும் அப்படின்றார் கேள்வியன் இருபத்தி முப்பதுக்கு போவமுத்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்று என்றால் சர்வமுத்தியும் சத்தியம் அன்று என்று சங்கியாதே நீ கேள் உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ்வுருவம் வாஸ்தவம் அன்றே உருவம் ஆகும் அப்பொழுது கண்ணால் கண்ட உருவமும் வாஸ்தவம் ஆமே சருவமுத்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்று என்றார் சர்வமுத்தியும் சத்தியம் அன்று என்று சங்கியாவே நீ கேள் அப்ப சர்வமுக்தி எனது சர்வமுத்தின் என்னது எல்லாவற்றையும் தரக்கூடிய சர்வம் ஹம் எல்லாவற்றையும் தரக்கூடிய தியானமும் சத்தியம் அன்று என்றால் தியானத்தையே நீங்க என்ன பண்றீங்க நிராகரிக்கிறீங்களே சர்வமுக்தியும் சத்தியமன்று என்று நீ சங்கியாதே நீ கேள் அப்பா அதனால முக்தியேதான் நீ என்ன பண்ணீராத நிராகரணம் பண்ணிராத தியானம் பொய்யின்ற சொன்னதுனால எதை இல்லைன்னு சொல்லிராத முக்தி என்ற ஒன்றே உண்மை இல்லை என்று நீ சொல்லிவிடாதே இதுக்குள்ள கேள்வி கேட்டிருக்கா இருக்கு நாம் இதை ஒரு கேள்வியா எடுத்துக்கணும் சத்தியம் அன்று என்று சங்கை கேட்டுக்கா சங்கியாதேன்னு கேட்டதுனாலே அந்த சந்தேகத்தை அவர் எழுத்திருக்கார் இதை இதை கேள்வியாக குறிச்சுக்கங்க சர்வமுத்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்று என்றால் சர்வமுத்தியும் சத்தியம் அன்றோ அப்படின்னு கேட்டுக்கார் சர்வமுத்தியும் சத்தியம் அன்று அன்று அல்லவா சத்தியம் அல்லவா அல்ல அல்லவா அப்படின்னு கேட்க அல்ல அல்லவா இல்லை அல்லவா அப்படின்னு கேட்டுக்கா சர்வமுத்தியும் உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ்வுருவம் வாஸ்தவம் என்றே உருவமாகும் அப்பொழுது கண்ணால் கண்ட உருவம் வாஸ்தவம் இப்ப நம்ம வீட்டுல தூரத்து சொந்தங்கள் யாராவது நம்ம முன்ன பின்ன பார்க்க சின்ன குழந்தைகளுக்கு எங்கள் நம்ம பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க நம்ம அத்தை ஒருத்தங்க இருக்காங்க எங்கள் மாமா ஒருத்தங்க இருக்காங்கன்னு வெளியூரில் ரொம்ப தூரத்தில் இருக்க சொந்தத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஃபோட்டோவை இல்லையா அப்போ இந்த குழந்தை வந்து மனசில் என்ன பண்ணிக்கிறோம் அவங்க இப்படி இருப்பாங்க எங்கள் அத்தை இப்படி இருப்பாங்க எங்கள் மாமா இப்படி இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க இன்றைக்கி வீட்டுக்கு வரப்போகிறாங்க ரொம்ப ஆளாக இருக்கும் அவங்கள பார்க்கணுன்னு வர்றாங்க வந்துட்டாங்களாம் வாசலுக்கு வந்துட்டாங்களான்னு எல்லாம் வரவேற்பு பண்ணி அவங்கள நேராக பார்த்த உடனே அதனுடைய மனதிலே இருந்த அந்த உருவம் எல்லாம் என்ன ஆகிரும்ப அப்ப இப்ப கண்ணால் கண்ட அந்த உருவம் உறுதியாகிவிடும் இதுவரையிலும் கற்பனையில் எண்ணிக்கொண்டிருந்த உருவங்கள் எல்லாம் உடனடியாக கலைந்து போய்விடும் உருவமாகும் அப்பொழுது கண்ணால் கண்ட உருவம் வாஸ்தவமாகும் அதுபோல இந்த சர்வமுத்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்று என்றால் நிறைய தியானங்கள் நம்ம பண்ணலாம் அதெல்லாம் முத்திக்கு என்ன பண்ணோம் சககாரி இருக்கும் சாட்சா காரணம் எதுவாக இருக்கும் கிடையிலன்னா அந்த நிர்விகல்ப சமாதியே சாட்சா காரம் அந்த அதில் ஏற்படக்கூடிய அந்த நிர்விகல்ப சமாதிக்கு காரணமாக இருக்கக்கூடிய விருத்தி ஞானமே சாட்சா்காரத்தை கொடுக்கும் சர்வமுக்தியும் சத்தியம் அன்று என்று சங்கியாதே அதனால நீ முக்தியவே சந்தேகப்பட வேண்டாம் நிறைய முக்திகள் கிடைக்கப்படும் என்னது நான் வந்து படித்தோம்ல என்னென்ன முக்தி படிச்சிருக்கோம் சாலோக்கிய முக்தி சாரூபிய முக்தி சாரி சாலோக்கிய முக்தி சாமீப்ய முக்தி சாரூபிய முக்தி சாயுஜிய முக்தி அப்புறம் கிரமமுக்தியும் படிச்சிருக்கோம் நம்ம இதுல பிடிச்ச என்னது கிரமமுக்தி இருக்கு இது என்ன முக்தி ஜீவன் முக்தி உயிரோடு ஞான முவன் முக்தர்கள் ஆனார் அப்படின்னு தான் கொடுத்திருக்கு உயிரோடு ஜீவன் முக்தர்கள் ஆனார் இந்த உடம்புல உயிரை சுமந்து கொண்டிருக்கும் பொழுதே ஜீவன் முக்தர்கள் ஆனவர்கள் மற்ற இன்னொரு முக்தி என்னது கிரமமுக்தி அது சுவை இச்சை விசாரணை தடுமான சீவை இருக்கும் பொழுது பிராரத்த கர்மத்தின் வசத்தினால் உடம்பு கீழே விழுந்து விட்டால் இவருக்கு நேரம் எங்கே தான் அப்பாயின்மெண்ட் எடுத்து மீண்டும் இந்த உலகத்தில் இல்லை எங்க சத்தியலோகத்திலே அங்கே அந்த பிரம்மதேவனுடைய ஆயுக்கால பரியந்தம் அங்கே இருந்து பிரம்மதேவன் முக்தி அடையும் இவர்கள் அத்தனை பேருக்கு என்ன கொடுத்துருவாங்க முக்தியை கொடுத்து ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள் அதுக்கு பேர் கிரமாமுக்தி ஆனால் மீண்டும் மனித பிறவி கிடையாது மீண்டும் அதம சரீரங்களும் கிடையாது இன்னும் கொஞ்சம் சுபகிட்சை விசாரணை அளவுல இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் மனித பிறவியும் அவர்கள் எந்த இடத்திலே பயணத்தை விட்டார்களோ அதே சூழ்நிலையில் பயணத்தை தொடுவதற்கு தொடருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பையன் ரெண்டாவது வருஷம் படிச்சிருக்கேன் தேர்டு செமஸ்டர்ல பாதியில விட்டுட்டு போயிட்டான் அல்லது தேர்டு செமஸ்டர் முடிச்சுட்டு போயிட்டான் வேற ஒரு வருஷம் வெளியே இருந்துட்டான் திரும்பி இதே காலேஜுக்கு வந்து எல்லா பெர்மிஷன்லாம் கேட்டு ஜாயின் பண்ணப்போ எதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ திரும்ப ஃபஸ்ட் இயருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை செகண்ட் இயர்லேயும் தேர்ட் செமஸ்டருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை எங்கே வந்துடலாம் ஃபோர்த் செமஸ்டருக்கு நேராக வந்துடலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இன்றைக்கி இருக்குல்ல ஒத்துக்கிறோம்ல அதுபோல் இந்த வேதாந்த கோர்ஸ் படிக்கிற பிள்ளைகளை கடவுள் ஈஸ்வரன் ஏமாற்ற மாட்டார் இப்போ நீங்கள் கைவல்லிய பாடம் ஒழுங்காக படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து அடுத்து என்ன பாடம் நடத்த போகிறாங்கன்னு தெரில அடுத்த பாடத்துக்கு ஓ முடிவு பண்ணியாச்சா அப்போ அந்த பாடம் நடத்துறதுக்குரிய அந்த இடத்த கொடுத்துருவா அடுத்தடுத்து அடுத்தடுத்து எதை முடிச்சுருக்கோமோ அதுக்கு அடுத்து தொடருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் சரியா சர்வமுக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் அன்று என்றால் சர்வமுக்தியும் சத்தியம் அன்று என்று சங்கியாதே நீ கேள் தியானங்கள் செய்வதனால் நிறைய முக்திகள் கிடைக்கின்றன இல்லைன்னு சொல்லலை அதனால் ஆனால் அதெல்லாம் பொய் என்று சொல்லிவிட்டேன் உனக்கு அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன் ஒன்றை ஒன்றாக கருது பாவனை என்பதனால அதெல்லாம் பொய் அதனால் அடையப்படும் வஸ்துக்கள் எல்லாம் பொய் வஸ்துக்கள்னு சொல்லிட்டேன் அதனால நீ முக்தியவே சந்தேகப்பற்றாத தம்பி என்ன உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ்வுருவம் வாஸ்தவம் ஆகும் அப்பொழுது கண்ணால் கண்டம் வாஸ்தவார ஞானம் என்பது வேறு தியானத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஞானம் என்பது வேறு அதை ரெண்டையும் பிரிச்சுக்கணும் நம்மளுடைய ஆன்ம சாதகத்துல ரொம்ப குழப்பம் இருக்கு ஆமா ஒன்று வந்து பரோட்ச ஞானத்தினாலே இவன் தியானம் செய்து அடைந்த ஒன்று கற்பனை செய்து வைக்க வைத்திருக்கக்கூடிய ஒன்று இன்னொன்று அபரோட்ச தானே கண்ட அனுபவம் ஒன்று இந்த தானே கண்ட அனுபவத்தை சொல்லுவதற்கு ஜீவன் இல்லை ஜீவாத்மா இல்லை அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ஆன்ம சாதகர்கள் நம்மளிடத்தில் வரும் பொழுது இந்த சந்தேகத்தை சுமந்து கொண்டு தான் நான் ஒரு இலைக்கீற்று போல் எனக்கு தோன்றியது ஒரு ஜோதி சுடர் ஒரு க்ஷணம் தோன்றி மறைந்தது நான் அந்த நிலையை நிறைநிலையை அடைந்து விட்டேன் இனி நான் அடைய வேண்டியது ஒன்றுமில்லைன்னு பல பேர் சொல்கிறதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் வந்து நாம் சொல்வது கிடையாது ஏன் அவர்களுடைய அந்த நம்பிக்கையை நாம் என்ன பண்ண விரும்பலை ஆமாம் எப்பொழுது இந்த ஆத்மவிசார வகு வகுப்பில் பங்கு பெற்று அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இது போன்ற சந்தேகங்களை கேட்கிறார்களோ அப்போ தான் நாம் அதுக்கு என்ன பண்ண பதிலே சொல்கிறதுக்கு முற்படுவோம் மற்றபடி அப்படியாக ரொம்ப சந்தோஷம் நல்ல நிறைய அனு அனுபவம் உங்களுடைய அனுபவம் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலேருந்து நல்ல என்ன பண்ணிக்கிறோம் விலகிக்கொள்வோம் ஏன்னா அவர் ஏதோ ஒன்றை பற்றுக்கோடாக வைத்திருக்கிறார் அதை போய் நாம் என்ன பண்ணிடக்கூடாது கெடுத்துருப்போம் அதுக்காடி சடமது ஆகிய தியானம் மெய் சடமது ஆகிய தியானம் மெய்யாகிய சர்வமுத்தியை நல்கும் சடமது ஆகிய தியானம் மெய்யாகிய சர்வமுத்தியை நல்கும் திடமாதான் ஓடுது சடமது ஆகிய தியானம் மெய்யாகிய சர்வமுத்தியை நல்கும் திடமது ஆனது எப்படியெனில் அது அவரவர் தியானமே பிறப்பாகும் உடலம் ஆசையால் தியானிக்கில் தியானித்த உடல்களாகுவரும் ஐந்தா தொடரு பவம் கெடச் சொரூபமே தியானிக்கில் சொரூபமாகுவரும் மையே இதை மட்டும் எடுத்தால் முக்தி இந்த ரெண்டு வரி எடுத்தால் முக்தி எதை எண்ணுகிறோமோ அதுவாகவே ஆகிறோம் இப்ப பிரம்மத்தை எண்ணணும்னா எண்ணத்தை எண்ணுவை எண்ணுவோம் பிரம்மத்தை தியானிக்குன்னா எதை எண்ணுவோம் எதை எண்ணுவோம் பிரம்மத்தை தியானிக்கில் என்ன என்ன எதை எண்ணுவோம் இல்லை ஒன்றுமே அதுக்கு அதுக்கு குணங்குறியல் இல்லையா அப்ப வெறும் அதான் ஒன்று பாலையோ நான் அஞ்சன இருளையோ நான் அகலை நான் அனுபவிப்பேன்னா அந்த இடத்துல என்ன இருந்துச்சு ஒன்றும் இல்லை என்பது மாத்திரம் இருந்தது அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவன் இவ்வளவு ஆத்ம விசாரம் பண்ணிதான் அதை அடையிறான் அந்த பால் என்னது அதுக்கு என்ன சொல்றான் அந்த பாலம் அதுக்கு முன்னாடி வரி என்னதுக்கு ஒன்று அஞ்சன இருளையோக்கு முன்னாடி வரி என்னது உம் பஞ்ச கோஷமும் தள்ளி அப்பால் பார்க்கின்ற பொழுது பாலே அதுவல்லாமல் வேறொன்றும் அகமென அனுபவிப்பேன் மகன்மதி தெளிய சொல்வா இப்ப என்னன்னா அந்த இடத்துல என்னது அந்த எல்லாத்மீசகோஷமும் அதுவெல்லாமல் வேற பெரிய காணேதான் குருவே என்ற அப்போ என்னது அவன் அந்த ஒன்றும் காணேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் எனது அதிகாரித்தன்மையெல்லாம் நிறப்பெற்று குரு உபதேசம் பெற்று அத்தியாரோப அவவாதங்கள் செய்து பதசோதனங்கள் செய்து பிரம்மத்தனுடைய சுரூப லக்ஷணத்தை என் செய்து அவன் அடைஞ்சிருக்கக்கூடிய இடம் எது இப்போ ஒன்றுமில்லாத பாலைதான் அடைஞ்சிருக்கான் அதுதான் சொல்கிறான் வஞ்சமில் குருவே என்னை வஞ்சனை செஞ்சிடாதீங்க ஒன்றுமில்லாத இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டி இதையா அந்த தியானம் அதாவது சொரூபத்தை தியானிக்கல் அப்படின்றப்ப சொரூபத்தை தியானிக்கலோன்னா நமக்கு உடனே கற்பனை குதிரை தட்டி எழுப்பி பெரிய ஜோதி சுடரை நினைச்சோம் முன்னெல்வோலை கீற்ற நினச்சிடறோம் ஆகாயம் பறந்து விரிந்ததுன்னு நினச்சிடறோம் இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்கு எம்டி போயிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் கொடுக்குறோம் ஒன்றுமே இல்லாசனா பொக்குன்னு போயிடும் மனசு ஆனால் அடைய வேண்டிய இடம் என்னவோ ஒன்றுமில்லை என்பது தான் அந்த ஒன்றும் இல்லை என்ற இடத்தை அடைந்த உடனே அப்புறம் தான் விஷயம் என்னன்னா அந்த ஒன்றும் இல்லை தள்ளி அஞ்ஞானத்தை அஞ்ஞானம்ன்றது ஒன்றும் இல்லை என்ற ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு என்னென்னு பேரு அஞ்ஞானம் பேர் அதை தள்ளுவதற்கு தான் கையில் என்ன கொண்டு போயிருக்கோம் விசாரம் செய்து எடுத்து விருத்தி கொண்டு போயிருக்கோம் அதை எதை நீக்கிடுவேன் பாழையும் தள்ளி உள்ளில் என்ன இருக்கு மீதி என்ன இருக்கு கூடஸ்தன் பிரம்மம் அங்கேதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அங்கே இருக்கிறது பிரம்மம் மாத்திரம் கூடஸ்த ஆத்மா என்று தனியாக சொல்றதுக்கு எப்போ எவ்வளவு காலம் ஜீவாத்மா இருந்துச்சோ அது வரைக்கும் அதுக்கு பேர் கூடஸ்தாத்மா எப்போ ஜீவாத்மா இல்லையோ அதுக்கு பிரம்மம்னேதான் பேர் கூடஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டு அப்ப ஜமது ஆகிய உடலம் ஆசையால் தியானிக்கில் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா தொடர் பவம் கெடச் சொருவமே தியானிக்கு சொருபமாகுவவர் மையே இந்த விஷயம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை உடலம் ஆசையால் தியானிக்கில் தியானித்த உடல்கள் ஆகுவர் எனக்கு தியானம் செய்ய கைகூடி இருக்கிறது என்று சொன்னால் அது ஆச்சரியமே இல்லை ஒருவன் ஆத்மசாதகனாகிய ஒருவன் நான் பல மணி நேரங்கள் தியானம் செய்கிறேன் எனக்கு பல நே நேரம் தியானம் செய்யும் ஆட்கள் பெருகி இருக்கிறது அப்போ தியானத்தில் என்ன என்ன நினைக்கிறீங்க இறைவனை மிகப்பெரிய ஒன்றாக அப்படி அதெல்லாம் ஈஸியாக வந்துடும் அது பழக்கம் நாம் பழக்கப்படுத்த பழக்கப்படுத்த எது வந்துடும் அந்த தியான பயிற்சி வந்துடும் தியானம் வந்து கைகூடம் ஆனால் அதெல்லாம் என்னது அந்தந்த எந்த வஸ்துக்களை தியானிக்கிறோமோ அந்த வஸ்துவாகவே நம்மை மாற்றிவிடும் குரங்கை தியானம் பண்ணால் குரங்காயிடுவான் நாயை தியானம் பண்ணால் நாயாகிடுவான் இல்லையா நாம் மனசில் என்ன எண்ணத்தை அதிகமாக உள்ளே அழுத்தி வைத்து கொண்டிருக்கிறோமோ மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதுவாக ஆகிவிடும் விளையாட்டாக சொல்லுவாங்க இப்போ ஆம்பளை ஆளாக பிறந்தவங்கெல்லாம் போன மனித பிறவியில் என்ன என்னதான் பிறந்திருப்பாங்களா பொம்பளை ஆளாக பிறந்திருப்பாங்களாம் இப்போ பொம்பளை ஆளாக பிறந்தவங்களாம் போன என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு நீங்களே பார்த்துக்கிற வேண்டி தான் எது ஒன்றை அதிகமாக மனசில் வருவிக்கிறோமோ அதுவாகவே நாம் என்ன பண்ணிடுறோம் அடுத்த பிறவியாக ஆகி குடிக்கிறோம் அப்போ அந்த அது வந்து தியான வஸ்துக்கள் சுரூபமே தியானிக்கல்னு சொல்கிறப்ப என்பது ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது நாம ரூபமுள்ள ஒரு பொருள் கிடையாது என்னது இது நான் அல்ல இது நான் அல்ல இது நான் அல்ல சத்து நான் சித்து நான் ஆனந்தம் நான் அப்படின்ட்டு போறது இல்லையா நான் அழியாதவன் நான் அறிவே வடிவமானவன் நான் ஆனந்தமே வடிவமானவன் தியானம் பண்றப்ப அந்த தியான பொருள் என்னது தியான பொருள் என்னது யாரு சொல்ல போறாங்க அந்த அங்க தியான பொருள் எது ஏதோ சத்தம் மார்க்கே கிடையாது விடையினாலும் அதுக்கு மார்க் கொடுக்க முடியாது அதுக்கு சரியான சொல்ல போட்டு சொல்லணும் அந்த விகுணம் யாரு நான் அந்த நிற்குணம் யாரு நான் சொன்னாங்களா அவங்களுக்கு நூறு மார்க் அகங்கார விருத்தி அந்த நான் அல்ல இயல்பாக இருக்கும் நான் அப்ப ஒன்றுமில்லாத பால் சூன்யத்தில் அங்கே என்ன இருக்குது பிரம்ம சாட்சா என்பது அந்த சூன்யத்தை சாட்சியாக அறிந்து கொண்டிருக்கும் நான் அதுவே நான் அப்ப சொரூபத்தை தியானிக்குல்லாம் இது நான் அல்ல இது நான் இது நான் எது ஒன்று எல்லாவற்றையும் அசத்தியாவிருத்தி லட்சணத்தால் நேத்தி நேத்தி செய்கிறதோ அந்த செய்யக்கூடியவனை யாரு அது யாரு அதுதான் நான் அதுதான் என் சொரூபம் அதுவே நான் அதுவாகவே ஆகிவிடுவாய் என் அப்ப நாம தியானத்திற்கு எதை பயன்படுத்தக்கூடாது எந்த ஒரு வஸ்துவையும் என்ன பண்ணாது எந்த ஒரு குணங்குறிகளையும் பயன்படுத்த குணங்குறிகளை பயன்படுத்துறோம்னா மனம் சலளமாகுதுன்னு சொன்னா பயன்படுத்துக்க மனசு சஞ்சலம் அடைகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு குணங்குறியை என்ன பண்றோம் தியானம் பண்ணி மனசை என்ன பண்றோம் அதில் ஒருமுகப்படுத்துகிறோம் ஆனா அதனுடைய விளைவை கொடுத்துவிடும் அந்த பொருளாகவே நாம் என்ன பண்ணிடுவோம் மாறிடும் சரியா அப்ப ஏன் குருநாதனையே நாம வந்து வழிபடு பொருளா வச்சு குருநாதனுடைய படத்தையோ திருவடியோ வச்சு வழிபட்டு இருக்கோம் குருநாதர் மாதிரி நடை உடை பாவனை குருநாதன் அந்த வஸ்துவாகவே இருப்பதனால் நாம் அந்த வஸ்துவை அடைவதற்கு நமக்கு வேற என்ன கிடையாது வேறு குணங்குறிகள் இல்லை என்பதனாலே அந்த வஸ்துவாகவே இருந்து உபதேசம் செய்யக்கூடிய குருநாதனே தியான வஸ்துவாக வைத்துக்கொள்கிறோம் அவனுடைய உபதேசத்தையே தியானம் செய்கிறோம் அந்த வஸ்துவையே தியானம் செய்கிறோம் அது யார் அந்த தியானம் செய்பவன் யாரே தான் நானே தான் அங்கே முடிக்கணும் கடை இந்த குருநாதனையும் கடைசியில் எங்கே கொண்டு வச்சுருவீங்க எத்தனையோ கோயில் கட்டுற மாதிரி குருநாதனுக்கு ஒரு கோயிலை கட்டி பூசையை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது குருநாதனுடைய உபதேசம் அந்த உபதேசத்தில் கருப்பொருளாகிய நான் பிரம்மமாக இருக்கிறேன் மையம் எது நான் கொண்டு வந்து என்ன பண்ண முடித்து விட சடமது ஆகிய தியானம் மெய்யாகிய சர்வமுத்தியை நல்கும் திடமது ஆனது எப்படியெனில் அவரவர் தியானமே பிறப்பாகும் நாம இந்த உடம்பை இறைவனிடத்தில் வேண்டி விரும்பி பெற்று கொண்டு வந்திருக்கிறோம் நானும் இந்த பிறவி பிணியிலிருந்து நீங்கி விடுகிறேன் இறைவா எனக்கு ஒரு மனித உடம்பு குடு அந்த மனித உடம்புலையில் கண்ணு காது மூக்கெல்லாம் கொஞ்சம் செயல்படுற மாதிரி சிந்தனை ஆற்றல் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு பிறவி குழுன்னு கேட்டுருக்கோம் அப்படியே இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு குருமூலம் நல்ல ஒரு குருநாதர் நல்ல ஒரு சாஸ்திர தொடர்பை சற்சங்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுன்னு தியானம் பண்ணியிருக்கோம் இப்போ எதுவாகி போச்சு அது கேட்டதுனால அதை கொடுத்துட்டார் இப்போ அது கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தியானம் பண்ணுறது வேற பொருளை போய் தியானம் பண்ணிடக்கூடாது இப்போ என்ன தியானம் பண்ணணும் அந்த சாஸ்திரமும் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய குருவையும் அது காட்டக்கூடிய நம்முடைய ஸ்வரூபத்தையும் நான் தியானம் பண்ணணும் அப்ப எதுவாகவே ஆகிருவோம் அந்த நானாகவே ஆகிவிடுவேன் உடலம் ஆசையால் தியானிக்கு தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா உடம்பு மேல ஆசைப்பட்டு வண்ணத்து பூச்சியை பார்த்து கவிதையா எழுதுனா அடுத்த பிறகு எது வந்துடும் வண்ணத்துப்பூச்சி வந்துடும் அப்படித்தானே காதலன் காதலிய பத்தி பக்கம் காதல் கவிதைகள் எழுதுனா திரும்ப இன்னொரு பிறவி காதலன் காசியா பிறந்து நல்லா சந்தோஷமா இருங்கன்னு விட்டுருவான் புரியுதா எதாவது நம்ம விரும்புறோமோ அத பிள்ளைகளையே ரொம்ப அரவணைச்சி பிள்ளை பாசத்திலேயே வளர்ந்தா கிடைசில எப்படி தசரதர் மாதிரி ஒரு பிறப்பு கிடைச்சிடும் பிள்ளை பாசத்தினாலேயே என்ன பண்ணிடுவான் நம்ம வாழ்க்கைய போயிரும் உடல ஆசையால் தியானிக்கு தியானித்த உடல்கள் ஆகுவர் வைந்தா தொடரு பவம் கெரூபமே தியானிக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது நாம நேற்று இறைவனிடத்துல கேட்டு பெற்ற வரோம் நேற்று தியானம் செய்தது இன்னைக்கு வந்துகிட்டு திரும்ப புதுசா எல்லாத்தையும் தியானம் பண்ணி புதுசா சேர்த்திடக்கூடாது நேற்று நாம் தியானித்ததற்காக ஆத்ம சாதனை நமக்கு கிடைச்சிருக்கு ஆத்ம சாதகனா நம்மளை கொண்டு வந்திருக்க இந்த ஆத்ம சாதகனாயிருந்து ஸ்வரூபத்தை தான் தியானிக்கணும் திரும்ப திரும்பி கொண்டு போய் நமக்கு பழக்கப்பட்ட எதில கொண்டு போய் சேர்ந்துட கூடாது உலகு உலகத்துல உள்ள பொருள்களை போய் தியானம் செய்துவிடக் கூடாதுல போயிடக்கூடாது பிரம்ம ரூபத்தை தியானித்த பெயர்களும் பிரம்மமாகுவர் என்றால் நரசரீரமாம் குரவனே விசாரம் ஏன் ஞானம் ஏன் என்னாதே பரமபாவனை பரோட்சமாம் பின்பு அந்த பரோட்சமே அபரோட்சம் திர விசாரமாம் ஞானமாம் முக்தியாம் தீர்வை ஈது அறிவாயே இந்த வார்த்தைக்கோ ஒரு ஸ்டெப் போட்டு சொல்லித்தார ஒன்று ரெண்டு மூணு போட்டுக்கோ அப்படின்ட்டார் இவ்வளோ படித்ததுக்கு இப்போ ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்க தம்பி அப்படின்ட்டார் என்ன சொல்கிறாரு பரமபாவனை பரோட்சம் அப்புறம் அபரோட்சம் அப்புறம் திறவிசாரம் அப்புறம் ஞானம் அப்புறம் முக்தி இதான் முடிவு அப்படின்ட்டார் ஒன்னெடுத்து ஒண்ணு ஒன்னெடுத்து ஒண்ணு அப்ப பிரம்ம ரூபத்தை தியானித்த பேர்களும் பிரம்மமாகுவர் என்றால் நரசரீரமாம் குரவனை விசாரம் ஏன் ஞானம் ஏன் என்னாதே என்ன சாமி எதை எதை தியானிக்கிறார்களோ அதுவாகவே ஆகிவிடுவார்கள் என்று சொன்னீங்க ஸ்வரூபத்தை தியானிக்கு ஸ்வரூபமாகுவர் சொல்லிட்டீங்க அப்ப நாம புஸ்தகம் குரு இதெல்லாம் ஒன்று வேண்டாம் என்ன பண்ணா போதும் பேசாம நான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு பேசாம தியானம் பண்ணிட்டு போவேன் எதை எதை கொடுத்துடும் அது பிரம்மத்தை தியானிச்சா பிரம்மத்தை கொடுத்துட்டு போகுது பிரம்மாய் ஆகிட்டு போறேன் அப்படின்னு கேட்கலாம் விசாரம் ஏன் ஞானம் ஏன் என்ன எதுக்கு போய் ஆத்ம விசாரம் இத்தனை புஸ்தகங்களை படிச்சு கேள்வி எண் ஒன்று கேள்வி என் ரெண்டு கேள்வி எண் மூணு அப்புறம் முப்பது முப்பத்தொன்று இது வரைக்கும் நம்பர்லாம் போட்டு இதில் வேலை இந்த சாமி சும்மா இல்லாமல் ஒரு சார்ட்டை வேற போட்டு சுருக்கு சுருக்கிய வடிவில் விடையெழுது விரிவான வடிவில் விடையழுதுன்னு போட்டு என்ன ஸ்கூலாக நடத்துகிறீங்க ஏதோ படிக்க வந்தால் இங்கே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி ஆகி போச்சேன் குறைவனே விசாரம் ஏன் ஞானம் ஏன் அப்படி நினைக்காது தம்பி அப்படிதான் நினச்சிராங்க அப்படி சொல்லாத என்னாதேன்னா சொல்லாதே என்று சொல்லாதே அப்போ விசாரம் ஏன் ஞானம் ஏன் என்று சொல்லாதே நாம் பிரம்மத்தை குறி குறிகள் இல்லாததனால் ஏற்கனவே எனது வாக்கிற்கு எட்டாதுன்றதுல என்ன சொல்லியிருக்கோம் மற்ற முப்பிரமானத்தால் வத்து நிர்ணயம் கூடாதே ஒற்றதோர் விடயம் பூதம் உபயமன்று ஆதரவாலே குற்றமாம் கூடாமல் இருக்கையாளே இப்ப சொரூபத்தை தியானிக்கணும்னு சொன்னா அதுக்கு குணங்குறிகள் விஷயம் பூதம் இதெல்லாம் இருந்தால் தானே அதை ஏதாவது சொல்ல முடியும் பிரம்மத்துக்கு சொரூபம் சொல்லுன்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சு சச்சிதானந்தம் சில விதி சொல்றோம் அதை நல்லா விசாரம் செய்து ஆராய்ச்சி பண்ணா அதுக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படி ஒரு பொருளே இல்லை அப்புறம் கடைசியில் சொல்லுது அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது எல்லா விசாரம் செய்து முடித்த பின்னாடி என்ன சொல்லுது இந்த விசாரத்தை யார் ஒன்று மேற்கொண்டிருக்கிறாரோ அவனே நீயாக இருக்கிறாய் விசாரம் செஞ்சு முடிச்ச பின்னாடி சொல்லணும் செய்யறதுக்கு முன்னாடி நீயாக இருக்கிறாயின்னு சொல்லிட கூட அப்ப விசாரம் ஏன் ஞானம் ஏன் என்னாது ஸ்வரூபத்தை அப்படி தியானிக்க முடியாது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை தியான வஸ்துக்களை தியானிப்பது போல தியானம் செய்ய முடியாது ஏனென்றால் அதுக்கு என்ன இல்லை குற்றமாம் குண இல்லை அப்புறம் அதுக்கு முன்னாடி வர என்னது உற்றதோர் பூதம் உபயம் உற்றதோர் விடயம் பூதம் உபயம் என்று ஆதரவாலே அது ஒரு விஷயப்பொருள் போல் அல்ல அது ஒரு பூதம் அல்ல அது இரண்டு வஸ்துக்கள் அல்ல அதுக்கு என்ன குற்றங்கள் கிடையாது அதுக்கு குணங்கள் கிடையாது அதுக்கு விசேஷங்கள் கிடையாது என்பதாலே தியான வஸ்து தியானம் எந்த வஸ்துக்களை தான் செய்ய முடியும் இதெல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும் குணம் விஷேடம் குற்றம் இதெல்லாம் இருக்கிற பொருளை தான் என்ன பண்ணவே முடியும் ஞானம் பண்ண முடியும் பிரம்மம் அப்படி அதனால ஆத்ம விசாரம் வேண்டும் அந்த ஆத்ம விசாரம் செய்தால்தான் ஞானம் கிடைக்கும் அந்த விருத்தி ஞானம் கிடைக்கும் அந்த விருத்தி ஞானம் தான் அஞ்ஞானத்தை கெடுக்கும் அஞ்ஞானம் கெடுக்கப்பட்டால்தான் எது சாட்சா்காரமாகும் நான் பிரம்ம சாட்சா்காரம் ஆகும் அப்ப பரமபாவனை பரோட்சமா பின்பு அந்த பரோட்சமையே அபரோட்சம் முதல்ல என்ன பண்ணணும் குரு குருநாதன் அனுபவம் பெற்ற பிரம்மா அனுபவம் பெற்ற குருநாதன் நமக்கு உபதேசம் பண்ணணும் அதான் பரம பாவனை பரோட்சமா அவர் சொல்ல நாம் கேட்டு மனதில் அதை பற்றி என்ன பண்ணிக்கிறோம் ஒரு சிந்தனையை உருவாக்கிக் கொள்வதுக்கு பரோட்சமா பாவனை பின்பு பரோட்சமே அபரோட்சம் அதை உள்ளே வந்து சிந்திக்க சிந்திக்க ஒரு தெளிவு அதுக்கு அபரோட்சம்னு பேர் இங்கே தெளிவு சிந்தி சிந்தனையில் உண்டான தெளிவு அப்போ அந்த தெளிவு ஏற்பட்டவுடன் மீண்டும் மீண்டும் பத சோதனம் திற செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதான இப்போ உரமுறை குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் செய்துட்ருக்கோம்ல மீண்டும் மீண்டும் அதை திற விசாரம் செய்து ஞானமாம் ஞானம் அஞ்ஞானத்தை நீக்கிவிட்டால் முக்தியாம் தீர்வை இது அறிவாயே சரிதான இதுலையும் கேள்வி என்ன கேள்வி இருக்குது எத்தனாவது கேள்வி அது ம் அதுக்கு முன்னாடி கேள்வி இந்த சடமது ஆகிய தியானம் அது நம்பர் குறிச்சிட்டீங்கல்ல இது முப்பத்தி ரெண்டு பிரம்ம ரூபத்தை தியானித்த பெயர்களும் பிரம்மமாகுவர் என்றால் நரசரீரமாம் குறவனே விசாரம் ஏன் ஞானம் ஏன் அப்படின்றது கேள்வி அப்படின் அதுக்கு விடையை சொல்றாரு என்ன அதே தம்பி அப்படியெல்லாம் சொல்லாத பரமபாவனை பரோட்சமா பின்பு அந்த பரோட்சமை அபரோட்சம் அந்த அபரோட்சம்ன்றதை இப்போ எப்படி எடுத்துக்கணும் தெளிந்த தெளிதல் அந்த தெளிதலில் மீண்டும் திறவிச்சாரம் திறவிச்சாரம் ஞானத்தை தரும் விருத்தி தரும் விருத்தி எதை கொடுக்கும் முத்தியை கொடுக்கும் வரிசையாக இருக்குல்ல அடுத்தடுத்து பரோட்சமான்றது சிரவணம் மனடம் அபரோட்சம்ன்றது நிதித்தியாசனம் திறவிசாரம்ன்றது பதசோதனம் ஞானம்ன்றது விருத்தி ஞானம் அப்புறம் கடைசியில ஜீவன் முக்தி சுரூபத்தில் விருத்தி ஞானமும் கூடி சேடமாகினால் அகண்டமாம் அனுபவ சித்தி எப்படி என்றால் சாடி நீர் மண்ணை பிரித்த தேற்றாம்பொடி தானும் மண்ணொடுமாயும் ஊடி யானமும் அறிவிலாமையைக் கெடுத்து ஒக்கவே கெடும் தானே வீழதாம் பரிபூர்ண சொரூபத்தில் விருத்தி யானமுன்கூடி சேடமாகினால் அகண்டமாம் அனுபவ சித்தி எப்படி என்றால் கேள்வி எத்தனாவது கேள்வி இது முப்பத்தி மூன்று சாடி மண்ணை பிரித்த தேற்றாடி தானும் மண்ணோடும் மாயும் ஊடி ஞானமும் அறிவிலாமையை கெடுத்து ஒக்கவே தானே சரிங்க சாமி நீங்க யானத்தை ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போறீங்க ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றீங்க மறுப்பு இந்த விருத்தி ஞானம்தான் அஞ்ஞானத்தை கெடுக்கிறது என்று குத்துக்கிற அஞ்ஞானத்தை கெடுத்துருச்சு வீடெதாம் பரிபூர்ண சுரூபத்தில் விருத்தி ஞானமும் கூடி சேடமாகினாள் என்ன பண்ணிருச்சு விருத்தி ஞானம் அஞ்ஞானத்தை நீக்கிவிட்டு சேடம்னா மிச்சம் எதுவா எதுவா மிச்சம் இருக்குப்ப விருத்தி ஞானம் அஞ்ஞானத்தை கெடுத்துருச்சு அப்போ மீதி என்ன இருக்கு போதுமே அஞ்ஞானம் கெட்டுப்போச்சு இல்லைப்ப வேற என்ன இருக்குப்ப இல்லை இங்க இந்த வழியில என்ன சொல்ல வர்றாரு மிச்சம் இருக்க போறது எதுன்னு சொல்ல வர்றாரு விருத்தி ஞானம் இருக்கும் தானையும் சாமி அதான் கேட்கறது அதாவது விருத்தி ஞானம் அந்த பரிபூரண வீடாகிய அந்த இதுல சமாதி அவஸ்தையில என்ன நடக்குது அஞ்ஞானத்தை கெடுத்து விட்டது அஞ்ஞானம் இப்ப இல்லவே இல்லை இப்போ எது மிச்சம் இருக்கணும் விருத்தி ஞானம் இருக்கணும் சாமி அதான் சேடமாகினால்னா மிச்சமாகினால் விருத்தி ஞானமும் கூடி சேடமாகினால் அகண்டமாம் அனுபவ சித்தி எப்படி என்றால் அப்போ விருத்தி ஞானம் தனியாக இருக்கும் அந்த அகண்டமாகிய பிரம்மம் தனியாக இருக்கும் அப்படியா இல்லை எப்படி அனுபவம் ஆத்ம சாட்சா எப்படி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சரிதானே கேள்வி கேட்டது சரிதானே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயாச்சு எதோ விருத்தி ஞானம் விருத்தி அந்த அஞ்ஞானத்தை நீக்கிவிட்டது நீக்கிவிட்ட பின்னாடி விருத்தி ஞானம் இருக்குதா அதோடு ஐக்கியம் ஆயிருச்சா ஐக்கியமானதுன்னா என்ன ஆத்ம சாட்சா்காரம் கிடைத்ததா அப்படி கிடைப்பது என்ன விருத்தி ஞானத்தின் செயல்பாடு விருத்தி ஞானத்தின் பயன்பாடு அங்கே என்ன அல்லது சொருபம் அந்த பிரம்மத்தினுடைய அகண்டமாகிய வஸ்துவினுடைய நிலைப்பாடு என்ன கொஞ்சம் அதை விளக்கமாக இப்போ அஞ்ஞானத்தை பற்றி பேச்சு அஞ்ஞானம் என்ன நீங்கிவிட்டது சாடி மண்ணை பிரித்த தேற்றாம்புடி தானும் மண்ணொடு மாயும் அருமையான அந்த ஏற்கனவே அது இருக்கு இன்பரில் நஞ்சை நஞ்சால் சவம் சுடு தடி போல் போவேன் அங்கே என்ன சொன்னார் தனு கருணாதிகள் சகலமும் இறந்து சித்தாய் அப்படின் மனது பூரணமாய் காண நனவில் சுளுத்தி ஆனான் அங்கே சகலமும் இறந்து அப்படின்ட்ட சகலமும் இறந்து ஆனால் அங்கே இந்த பர்டிகுலர் விஷயத்தை கேள்வியாக கேட்டு தெளிவுபடுத்த முடியலை இங்கே கரெக்டாக அந்த கேள்வியை கேட்டு என்ன சொல்கிறாரு விருத்தி ஞானம் என்ன ஆகிரும்னு சொல்கிறாரு இந்த அஞ்ஞானம் மாயும் பொழுதே எதுவும் மாய்ந்துவிடும் திருத்தி ஞானமும் சேர்ந்தே மாய்ந்துவிடும் ராவணன் செய்தது மாயாஸ்திரம் ராமன் செய்தது பிரம்மாஸ்திரம் ரெண்டு அஸ்தமும் இப்போ என்ன மாயாஸ்திரத்தை அழித்து மாயா பிரம்மாஸ்திரமும் என்ன ஆயிடுச்சு இப்போ போச்சு ரெண்டுமே இல்லை அப்ப சாடி மண்ணை பிரித்த தேத்தாம் அந்த ஆற்றுல ஆற்றில் அல்லது குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த தண்ணியில் என்ன கலந்துருக்கும் அந்த களிமண் இது கலந்துருக்கும் களங்களாக இருக்கும் அந்த தண்ணி அதை பிரிக்கிறதுக்கு கிராமங்களில் என்ன பண்ணுறோம் தேத்தாங்கொட்டை பொடி அப்படின்னு மேலே போட்டுருவாங்க அது நேரம் ஆக ஆக ஆக அந்த தேத்தாங்கொட்டை பொடி அந்த களங்கள் அப்படியே தண்ணிக்கு அடியில் வந்து என்ன பண்ணிக்கிறோம் தானும் கீழே வந்து தேடும் மண்ணையும் கீழே கொண்டு வந்துடும் அந்த பொடியும் கீழே வந்துடும் மீதி மிஞ்சி நிற்கிறது என்ன மாத்திரம் அந்த தூய்மையான நீர் சுத்தமான நீர் தானும் மண்ணோடு மாயும் ஊடி யானமும் இந்த ஊடி ஞானம்னா என்னது விருத்தி ஞானம் சொரூபத்தில் ஊடிய ஞானம் சாரி சாரி ஊடுதல்ன்றதுக்கு வந்து என்னது அஞ்ஞானத்தை ஊடிய ஞானம் ஊடல்னா என்னது சண்டை போடுறதுக்கு ஊடல்னு பேர் இப்போ எதோட இது ஊழல் பண்ணுச்சு ஊ்திருத்தி ஞானமானது அறிவிலாமையை கெடுத்து சண்டை போட்டு அதை கொன்றுச்சு ஊழல் செய்து அதை என்ன பண்ணிருச்சு கொன்றுச்சு கொன்று ஒக்கவே தானும் செத்து போய்விடும் அஞ்ஞான அதாவது அறிவிலாமையோடு அஞ்ஞானத்தோடு ஊழல் செய்த விருத்தி ஞானமானது அஞ்ஞானத்தை அழித்து விட்டு தானும் அதோடு மாய்ந்து போகும் எதுபோல என்றால் சாடி நீர் மண்ணை பிரித்த தேற்றாம்புடி தானும் மண்ணோடு மாயும் என்பது போல இந்த நிச்சயம் உத்தருள் அனுபவம் இருப்பது எப்படி என்றால் சிந்தையற்ற பூமண்டல ராசனும் சிசுவும் போல் சுகமாவர் அந்த முத்திகள் மறந்துவோம் உண்டென்று பலர் சொலின் நகையாவர் அந்தரத்தை உண்டு உமிழ்ந்தது ஓர் கொசு அவர்களை நகையாரோ இந்த நிச்சயம் எந்த நிச்சயம் சொருவமாத்திரமாக இருக்கக்கூடியது சொரூபமாத்திரமாக இருக்கக்கூடிய நிச்சயம் முக்தருள் அனுபவம் இருப்பது எப்படி என்றார் இப்படி விருத்தி ஞானம் ஊடி அஞ்ஞானத்தை கெடுத்து தானும் வாய்ந்து போன பின் அகண்ட வஸ்துவாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தினுடைய அனுபவம் முக்தருக்குள் எப்படி இருக்கும் முத்தருடைய ஜீவன் அனுபவம் என்ன என்றார் ஏற்கனவே ஜீவன்முக்தி ஞானியை பற்றி பொதுப்படையாக தத்துவளக்கப்படத்தை வந்துருச்சு ஆனால் இங்கே கொஞ்சம் ஆழமாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சிந்தையற்ற பூமண்டல ராசனும் சிசுவும் போல் சுகமாக அந்த குழந்த சிந்தையற்ற பூமண்டல எல்லா இந்த உலகத்திற்கே ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு இளம் வயது ராஜா அவனுக்கு வயசு இளம் வய வாலிப வயசு அனுபவிக்கிற வயசு உடம்புல எந்த விதமான நோவும் கிடையாது அவன் எது இந்த உலகத்துக்கே என்னது பூமண்டலத்துக்கே ராஜான எதிரிகள் யாரும் இல்லைன்னு அர்த்தம் பூமண்டலத்துக்கு ராஜான என்ன அர்த்தம்னா அவனை இந்த உலகத்தில் எதிர்க்கக்கூடிய எதிரிகள் யாரும் இல்லை எதிரிகள் இல்லை ராஜா எப்படி இருப்பான் ஆனந்தம் தான் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா வயசான ராஜாவாக இருந்தால் ஆனந்தம் அனுபவிக்கிட்டார் வாலிப ராஜாவாக இருக்கான் வாலிப ராஜாவாக இருந்தால் நோயினோடி இருந்தால் அனுபவிக்க முடியாது நோய் நொடியும் இல்லை பின்னாடி ஆனந்தங்களின் வகைகள் சொல்றப்ப மனுடன் அந்த சொல்லுக்கு இந்த அர்த்தமெல்லாம் சொல்றாரு பின்னாடி வருது மனுடன் அப்படின்றதில் பூமண்டல சிந்தையற்ற பூமண்டல ராசன் எதிரிகள் இல்லாதனால பெரிய திட்டம் போட வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லை அதுவாடு நடந்துட்டு பிரச்சனையெல்லாம் போயிட்டு இந்த சிந்தையற்ற பூமண்டல சிசுவும் போல் சுகமாவார் பச்சை குழந்த என்ன பண்ணுது தாயினுடைய மடியில் அந்த குழந்தை தூங்குறது கூட பார்த்து அம்மா சந்தோஷப்படுறான் ஏன் அதுக்கிட்ட எந்த மாசு மருவுகள் ஒன்றும் கிடையாது எப்படி தூங்குது ஆனந்தமாக தூங்கும் விழுச்சி எழுந்துச்சால் அப்படியே கொடுக்குணும்னு ஓடுது அங்கிட்டு நெருப்பு இருந்தாலும் ஓடுது இங்கிட்டு பள்ளம் இருந்தாலும் ஓடுது இங்கிட்டு நான் கொடிய மிருகங்கள் இருந்தாலும் ஓடுது எதை பற்றியும் அதுக்கு என்ன இல்லை பயமே இல்லை எதை பற்றியும் அது கவலைப்பட அப்போ அதுபோல சிசுவும் போல் சுகமாவார் ஞானிகள் பிரம்ம பிரம்மஞானிகள் எப்படி ஆனந்தமாக கூத்தாடினார்கள் என்பதை தைத்திரிய உபனிஷத்துன்னு சொல்லுது நம்ம சாமி தாண்டவராய சுவாமியும் பின்னாடி கடைசி பாடல்களில் தான் ஆட்டம் போட்டு காமிக்கிறேன் பேரையே தனக்கு அதான் வச்சதா நினைக்கிறேன் அப்ப சிந்தையற்ற பூமண்டல ராசரும் சிசுவும் போல் சுகமாவர் ஆனந்தமா இருப்பாங்கப்பா இவ்வளோதான் தெரியும் அவங்கள்ட்ட எதுவே இல்ல மரண பயம் கிடையாது அவங்கள்ட்ட என்ன கிடையாது துக்கம் என்பது ஒரு சிறிது கிடையாது மறந்துவோம் அவங்ககிட்ட என்ன கிடையாது இது தனக்கு வேண்டியது இது தனக்கு வேண்டாதது இது என்னுடையது இது என்னுடையது அல்ல இதை நான் கொள்ள வேண்டும் இதை நான் தள்ள வேண்டும் இது விருப்பம் இது வெறுப்பு என்ற இருமைகள் அவர்களுக்கு கிடையாது வேற என்ன அப்புறம் எப்படி எல்லாமே அவர்கள்தான் என் வீட்டுக்குள்ள நான் எப்படி வேணாலும் உட்காந்துருப்பேன் கா காலை மேலே போட்டு உட்காந்துருப்பேன் தலையில கூட உட்காந்துருப்பேன் துணிமணி போட்டுட்டு உட்காந்துருப்பேன் துணிமணி இல்லாமல் உட்காந்துருப்பேன் என்ன தூங்கிக்கிட்டே சாப்பிடுவேன் படுத்துக்கிட்டே சாப்பிடுவேன் இல்லை டிவி பார்க்குற அப்படி தானே பார்க்குறோம் சோஃபாவில் இப்படி கவுந்துக்கிட்டே பார்க்குறா ஏன் ஏன் அது எந்த வீடு அது ஏன் வீடு அங்கே வந்து யாரும் இருக்காங்கன்னு அவன் என்ன பண்ண வேண்டியதில்லை அப்போ ஞானிகள் ஏன் அவ்வளோ சுதந்திரமாக இருக்காங்கன்னா அது ஞானிகளுக்கு இந்த உட இந்த உலகமே என்னன்றாங்க பூமண்டல ராஜனுக்கும் அதே தான் இந்த உலகமே யாருடையது அவன் அவனுடைய நாடு அதனால் அவன் இந்த நாட்டில் என்ன பண்ண வேண்டியதில்லை வடநாட்டில் துறவிகளை பூரா என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்க மகாராஜா நல்ல பேர் தான் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க ராஜர்களுக்கெல்லாம் ராஜன் மகாராஜன் பேர் இங்கே ஒரு மகாராஜன் கூட நமக்கு இருக்காது ஏன் மகாராஜன்னு கூப்பிடுறாங்க அவங்க எப்படி இருக்காங்க சுதந்திரமா இந்த உலகமே அவர்களுடைய வீடு போல இந்த உலகமே அவர்களுக்கு சொந்தம் போல சுதந்திரமாக இருக்காங்க ஞானிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா பந்த முக்திகள் மறந்துமோ தனக்கு வேண்டியது வேண்டாதது என்று இன்மையினாலே அவர்களுக்கு இந்த உலகத்தில் இயங்கும் பொழுது பயம் கிடையாது மரண பயம் கிடையாது கல்வறு பயம் கிடையாது விருப்பு வெறுப்பு கிடையாது தபோவன சுவாமி சின்மையானந்தருடைய குருநாதர் கைலா யாத்திரை ஹரித்துவார்லேருந்து மேற்கொண்டிருக்காங்க ஹரித்வாரில் ஏற்கனவே சில ஆசிரமத்தினுடைய பிரம்மச்சாரிகள் வர ஒரு குழுவாக சேர்ந்து தபோவன சுவாமி வந்து சீனியர் வயசில் மூத்தவர் கைலா யாத்திரை பல தடவை போன அனுபவம் மிக்கவர் அந்த பகுதியில் போகிற பாதைகள்லாம் அவருக்கு அத்துப்படி அதனால் சாமியை கூப்பிட்டு போனால் நமக்கு கொஞ்சம் லகுவாக இருக்கும்னு அவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க பணமெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அங்கே போய் பணம்னா எதுக்கும் இருக்கட்டும் அப்புறம் வேறு என்ன பாஸ்போர்ட்டுகளெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் உணவுப் பொருள்களை எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் பண்ட பாத்திரங்களை எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வரிசையாக எல்லாம் போகிறாங்க தவணசாமி எப்பயும் போல அவர் கம்பளியவே தன்னுடைய இது தச்சு போட்டுப்பார் அவ்வளோதான் அவர்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது அப்போ போகிறமே பசி எடுத்துச்சுன்னா யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு நம்பிக்கை எந்த பயமும் இரவு நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல டென்ட் அடித்து தங்கிக்கிட்டே போகணும் அப்படி தங்குற இடத்துல அந்த அந்த பகுதியில் வழிப்பறை கொள்ளையர்கள் அதிகம் அப்போ இது ஒரு குழு வந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள மிரட்டி அவங்ககிட்ட இருக்க பண்டபாத்திரங்கள் உணவுப் பொருட்கள் பைசால்தான் பிடிங்கிடுவாங்க இது வழக்கமாக நடக்கிற ஒன்று அப்படி ஒரு கும்பல் அன்றைக்கு மாட்டிருச்சு பக்கம் டென்ட் அடிச்சு உட்காந்துருக்கு குதிரைகளோட வேற வந்திருக்காங்க அவங்க யாரோட வந்திருக்காங்க குதிரைகளோடு வந்திருக்காங்க நல்லா எல்லாம் மோட்டா மோட்டாவாக இருக்குது ஆள் எல்லாம் இங்கே இருக்க பிரம்மச்சாரிகளுக்கு வயிற்ற கிடைக்கிருச்சு என்ன நடக்க போதோ இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டு விட்டுருவானுகளே நாம் ரொம்ப ஆனந்தமாக யாத்திரை மேற்கொள்ள வந்தால் இப்படி சிக்கிக்கிட்டோம் ஏன்னா ராத்திரி சமைச்சாங்க சாப்பிட்டுக்கிட்ருக்காங்க அந்த பக்கம் விளக்கெறிகிறதை பார்த்துக்கிட்டே எப்போ வருவானுகளோன்னு பயந்துக்கிட்டே சாப்பிட்றாங்க தூக்கம் வரலை ராத்திரி என் நேரமேனாலும் வந்து அடிக்க வந்துடுவானு இந்த சாமி இவங்க போட்ட சாப்பாடை சாப்பிடாம இவங்க சாப்பாடை சமைச்சிகிட்ருக்க நேரம் அந்த பக்கம் குடியிலுக்கு போயிட்டார் உள்ளே போயிட்டார் போனால் அங்கே இருக்கவங்க எந்திரிச்சு அவரை வரவேண்டு அவரை உட்கார வைக்கிறாங்க ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் அங்கே இருக்கவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் என்னமோ சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காரு சாப்பாடு போடுறாங்க அங்கே சாப்பிட்றாரு அப்புறம் அப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் தூங்குற சமயம் அப்படியே வர்றாரு கையில் கொஞ்சம் பொருளை கொண்டு வர்றாரு என்னடா அம்மா போச்சு அவங்க யாருக்கு பொருளை கொடுத்து விட்டுருக்காங்க சாமிக்கு பொருளை கொடுத்து விட்டுருக்காங்க இவங்கெல்லாம் இங்கே இருக்க பிரம்மச்சாரிகள்லாம் எதை நினச்சிட்டு இருக்காங்க இங்கேருந்து கொள்ளையடிக்க வந்துடுவான் பயந்துட்டு இருக்காங்க அங்கே போன சாமி அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கார் அப்போ என்ன இல்லை அவங்ககிட்ட இவன் வேண்டியவன் அவன் வேண்டாதவன்ற விருப்பு வெறுப்பு அங்கே இல்லை அந்த பயம் இல்லாதனாலும் அங்கே பார்க்குறவங்களுக்கு அவரை பார்த்தவன் எப்படி தான் தோணுது ஓஹோ நம்ம சாமி வந்துட்டாருன்னு நினச்சிட்டேன் புரியுதா பந்தமுத்திகள் மறந்து போ அந்த பந்தன் முத்தி ரெண்டும் இல்லை அவங்ககிட்ட உண்டு என்று பலர் சொல்லின் நகையாவர் யாராவது ஜீவன் முக்தி யானைகளுக்கு பந்தம் முக்தி உண்டு சொன்னோம்னா எல்லோரும் எள்ளி நகையாடுவாங்களாம் எது போல் நகையாடுவாங்களாம் அந்தரத்தை உண்டு உவிழ்ந்தது ஓர் கொசுகு ஒரு கொசு கொசு எத்திரும் இருக்கும் அது இந்த உலகத்தையும் இந்த ஆகாயத்தை என்ன பண்ணிடலாம் உள்ளே சாப்பிட்டு என்ன பண்ணிருச்சான் வாமிட் பண்ணிருச்சான் அப்படின்னு கேட்டால் அந்த கதையை கேட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் இதை கேள்வி பேசலாம் பண்ணி ஞானிகளுக்கு என்ன கிடையாது பந்தம் முக்தி என்பது கிடையாது அது இருக்கிறது என்று சொல்வது நகைப்பிற்குரியது அப்படின்ற அவர்களை நகையாரோ அவர்களை கேலி சொல்ல மாட்டார்களா மலடிமைந்தனும் தானுவில் உருடனும் வான்மலர் முடிசூடி இலகு கந்தப்ப நகரிலே சுத்திகை ரஜதம் விலைபேசி கலகமாய் உயல் கொம்பினால் குத்தியே களை திருவரும் மாண்டார் அழகையாயினார் எனும் விவகாரத்தை அறிந்தவன்மயங்கானே இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னாலே ஒரு சாப்டர் முடியுதுன்னு அர்த்தம் எப்படி சொல்கிறீங்க ஆ எந்த இடத்துல ம் சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் எந்த இடத்துல ம் கறந்துடாதேன் அப்படின்னா ஒரு டாப்பிக்கை முடிக்க போகிறார் இப்போ இதுவரைக்கும் எடுத்து டீல் பண்ண விஷயங்கள் எல்லாம் என்னது மூ அதாவது அதாவது வாக்கியத்திற்கு எட்டும் வாக்கியத்திற்கு எட்டாது மனத்திற்கு எட்டும் மனத்திற்கு எட்டாது அப்புறம் சமாதி அவஸ்தையை பற்றி தான் கேள்வி எட்டது இவ்வளவு விரிவாக வந்துடுச்சு என்ன கேட்டார் உஞ்சலை ஒத்து அலைவது தன் சுபாவமாகி ஒருகணத்தில் பல உலகாய் ஒதிக்கும் இந்த நெஞ்சகம் வத்துவில்ித தீபம் எப்படியே அதான் கேட்டேன் சமாதி அவஸையை பற்றி சொல்லுங்கன்றது தான் இவ்வளோ பெருசு ஆனால் தொடங்கிறப்ப மூன்று குணங்களை பற்றி சொல்லி அப்புறம் என்னது ஆ ஞானிகளுடைய பிராரப்த கர்மம் அனுபவிப்பது எப்படின்னு சொல்லி அதனால் அனுபவிக்கக்கூடிய மனம் என்ன நிலையில் இருக்கும்னு சொல்லி அப்புறம் ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டிகள் எல்லாம் சொல்லி திருமையும் விருத்தி ஞானத்தை பற்றி சொல்லி சமாதி அவஸ்தையை பற்றி சொல்லி எல்லாம் அப்போ அஞ்ஞானத்தை கெடும்பது எது மட்டும்தான் விருத்தி ஞானம்தான் கருமம் கெடுக்காதுன்னு சொல்லி இவ்வளோவெல்லாம் முடித்து கொண்டு வந்து இப்போ டாப்பிக்கு முடியுது அடுத்த டாப்பிக்கு போக போகுது சமாதி அவஸ்தை இதோடு என்ன பண்ணுது கேட்ட கேள்வி எத்தனாவது கவியில் கேட்டது பதி இல்லை இல்லை சமாதி அவஸ்தை கே உஞ்சலை ஊற்று பதினைஞ்சாவது செய்ய உள்ள தொடங்குனது இதோட நிறைவடைவு இது முழுக்க எதை பற்றியதாக தான் இருக்குது சமாதி அவஸ்தையை பற்றியே தான் வருது ஆனா உங்களுக்கு ரொம்ப கசப்பா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கதையை சேர்த்து சொல்லியிருக்கேன் இனி கதையும் சேர்க்கக்கூடாதுன்னு சாமி சொல்லிட்டேன் ஆமா சீரியஸான சப்ஜெக்ட் சீரியஸாக தான் இருக்கணும் அடுத்தது தயாராக நினைக்கிறேன் மலடி மைந்தனும் தானுவில் பொருடனும் வான்மலர் முடிசூடி இலகு கந்தப்ப நகரிலே சுத்திகை ரஜதம் விலை கலகமாய் முயல் கொம்பினார் குத்தியே கலைத்திருவரும் வாண்டார் அழகையாயினார் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்கானேன் அப்படி ஒன்று இல்லவே இல்லை இந்த நாள் நாம் அத்தியாரோபம் பேசுகிறோமே அது இந்த இப்போ நாம் ஞானத்தை அடைகிறதுக்கு விருத்து ஞானத்தை உண்டு ஞானத்தை அடைந்தோம் சொன்னவனே அதெல்லாம் வெறும் கதையப்பா அப்படின்ட்டார் எல்லாம் செஞ்சு முடித்த பின்னாடி சொல்கிறார் எல்லாம் வெறும் கதையப்பா ஏன்னா பந்தம் என்ன முதல் பாட்டில் என்ன சொன்னார் பந்த முக்திகள் மறந்து போம்னு சொன்னார்ல அப்போ மறந்து போவோம் வைக்கிறார் பந்தம் இருக்கிறதுக்காகத்தான் முக்தி இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ ஞானத்தை அடைந்தவுடனே பந்தமும் இல்லை அதனால் முக்தியும் இல்லைன்னு விட்டு அப்படின்றார் அதை எப்படி இந்த பாட்டில் சொல்கிறது தான் மரடி மைந்தன்னு இல்லவே இல்லை தானுவில் பொருள்னு இல்லவே இல்லை வான்மலர் இல்லவே இல்லை அதனால் அதை முடிசூட முடியாது வான்மலரை இலகு கந்தற்படகர் இல்லவே இல்லை சுத்திகை ரஜதம் இல்லவே இல்லை அதை விலை முடியாது கலகம் செய்கிறதுக்கு முயல் கொம்பு இல்லவே இல்லை குத்தி இரு கலைத்து இருவரும் மாண்டு என்ன ஆகிட்டாங்களாம் அழகை ஆகினார் பேயிட்ட அதுவும் இல்லவே இல்லை இல்லாத ஒன்ன இவ்வளவு அழகா நீட்டி முளக்கி ஒரு கவிதையில கொடுத்துருக்காரு சாமி நம்மளையெல்லாம் கேலி பண்றாரு ரொம்ப நேரம் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்கன்றதுக்காண்டி ஒரு அருமையான சந்தத்தோடு இந்த கவிதை அமைச்சிருக்காரு இதை வேணா படிக்கமா ல்லாத ஒரு விஷயத்தை நாம பார்க்கிறப்ப ஏதோ பெரிய பேராபத்து நடந்தது போல என்ன பண்ற கழகமாகினார் கொம்பினால் குத்தி களைத்து இருவரும் மாண்டார் அழகை ஆகினார்ன்றப்ப வார்த்தைகளை கேட்டால் நமக்கு மனசு பதறுது ஏதோ பெரிய கொலை நிகழ்ச்சி நடந்தது மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய மீடியாக்கள்ல வர்ற செய்திகள் இது மாதிரிதான் இருக்கு நீரை பேனாக்கி பேர இந்த ஊர் மக்களையெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு நிம்மதியை கெடுக்கிற மாதிரி தான் இந்த ஊடகங்கள் தினந்தோறும் செய்தியை வெளியிட்ருக்கு ரொம்ப அறுவரம்பாக இருக்கு பாவம் குழந்தைகளிருந்து பெரியவங்க வரைக்கும் உறவு முறைகளை கொச்சைப்படுத்தி ஆன்மீக விஷயங்களை கொச்சப்படுத்தி பேசுகிறத பார்த்தா தேச பக்தியை கொச்சப்படுத்தி கொஞ்சம் கூட என்ன இல்லை ஒரு பொறுப்புத்தன்மையே இல்லாமல் ஃப்ளாஷ் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸுன்ற பேரில் நமக்கு செய்தி குப்பைகளை எதை கொடுத்துட்றாங்க செய்தி குப்பைகளை அவங்க போடுற செய்தின்ற இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் எதாவது ஒரு இடத்துல நடக்கும் ஆனால் அதுவே எல்லாருடைய வாழ்க்கையாகவும் கிடையாது எந் நாட்டில் மனுஷன் இருந்தால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் கெட்டது ஒரு ரெண்டு இடத்துல நடக்கத்தான் செய்யும் ஆனா அந்த கெட்ட நியூஸையே போட்டு இருக்கிறதுனால பார்த்து நம்ம கேக்குறவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு நமக்கு என்ன மனசுல படும் நாடே இப்படி இருக்கா நாடே இப்படி இருக்கான்னு நம்ம மனசுக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும் சுத்தி இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நண்பர்களை நம்ப மாட்டாப்புறோம் இந்த உறவு முறையில் சுத்தி இருக்க உறவு முறையில கொச்சைப்படுத்தும் அது பொறும்பற்ற ஊடகங்கள் நாமளும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம பெரியவங்க ஈடுபடுறது இல்ல வரக்கூடிய இளைஞர்கள் இளைய சமுதாயமும் சிறுவர்களும் அந்த ஊடகங்களில் உள்ள செய்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க மற்றவர்களுக்கு அதை ஃபார்வேர்டு பண்ணி விட்டு ஃபார்வேர்டு பண்ணி விட்டு ஏற்கனவே அவன் தப்பு பண்ணுறான் தப்பு பண்ணுறதை இவன் மீண்டும் மற்றவர்களுக்கு அனுப்பி மீண்டும் அந்த தப்பை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான் எரிசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே தவிர நிம்மதியாக வாழ்கிறது எப்படின்றது மட்டும் தெரில நம்மளுடைய கருவி நாம் சேர்த்து வைத்த இந்த உலகியல் சொகுசு வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு பயன்படுத்துறது விட்டுட்டு அதையே எதுவாக மாற்றிக்கிட்டோம் தலைவலியாக மாற்றிக்கிட்டோம் இல்லையா நல்ல ஃபேன் இருக்குது நல்ல கீழே டைல்ஸு போட்டிருக்கு நல்ல மைக் இருக்குது என்ன படிஞ்சு என்ன பண்ணலாம் சேர் இருக்குது நல்லா உட்காந்து பாடம் படிக்கணும்னா படிக்கலாம் தூங்கணும்னா தூங்கலாம் நல்ல நிம்மதியாக இருக்க வேண்டியதானே யார் என்ன கேட்க போகிறேன் அங்க தேவையான மாடர்ன் குக்கிங் ஃபெசிலிட்டிஸோட நல்ல சாப்பாடு கூட நல்லா சாப்பிட வேண்டியது ரூமு தங்குற இடத்துல தேவையான வசதிகள் பண்ணி கொண்டு நல்லா சாப்பிட்டு என்ன பண்ண வேண்டிதான் தூங்க வேண்டிதானே இதுக்கு போயிட்டு நாம குழப்பிக்கிட்ட இருக்கிறது இதை போய் குழப்பம் பண்றதா சரி அப்ப இந்த மறடி மைந்தன் இந்த உலக உலக விவகாரங்களை பற்றி நாம் முக்கியத்துவம் கொடுப்பது என்பது இந்த அளவிற்கு தான் உண்மை ஏதோ அதுக்குள்ள உண்மை இருப்பதை போல நமக்கு மனசுக்கு ஒரு பதற்றத்தை ஒரு பிராந்தியை ஏற்படுத்துகிறது ஆனா உண்மையில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்ன சொல்றாங்க சசவிஷானம் முயல் கொம்பு ஆமா ஆமா ரிஷ்ய சுங்க முனிவன் சொன்னாங்கல்ல ரிஷ்ய சுங்க கலைக்கோட்டு முனிவன் சுங்கம்னா கொம்பு மாயை என்பது பொய்யெனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே தாயை அன்றி மக்களுக்கு ஒரு பிறவியும் ஜாதியும் வேறுண்டோ சேய சொர்க்கமும் நரகமும் நன்மையும் தீமையும் பாராமல் தூய சத்து சித்து ஆனந்த பூரணஸ்வரூபமாய் இருப்பாயே இதை நாம் கிரமசஷ்டி படம் போட்டோம்ல அதில் இந்த மாயியில் தொடங்கி நாம் எழுதின எல்லாத்தையும் ஒரு கோடு போட்டு அழிக்க சொல்கிறார் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாட்டை போட்டு வச்சுட்டு கிட போட சொன்னது சாமி தான் இப்போ என்ன பண்ணுறாரு அதை மாயை என்பது பொய்ய அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே அதனுடைய பிள்ளைகள் எல்லாம் பொய் தாயை அன்பி மக்களுக்கு மாயையே பொய்யினா பிள்ளைகள் பூரா என்ன தான் எப்படியோ பிள்ளைகளும் அப்படித்தான் பிறவியும் சாவியும் வேறு உண்டோ அம்மா எப்படியோ அது பிள்ளைகளும் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை சேய சொர்க்கமும் நரகமும் நன்மையும் தீமையும் பாராமல் இந்த உலக உலகம் இருக்குதுன்னு சொன்னாதான் சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்குது இந்த உலகம் இருக்குதுன்னு சொன்னாதான் நன்மை தீமையெல்லாம் இருக்குது அப்ப மாயையும் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யன்னு சொன்னா சொர்க்கம் நரகம் இல்லை நன்மை தீமையும் இல்லை அவன் மீதி என்ன இருக்குது தூய சத்து சித்து ஆனந்த பூரண ஸ்வரூபமாய் இருப்பாயே அதுல ஒரு சொல்லு போடப்படலை அந்த சொல் எது குருநாதன் சொல்றாரு தூய சத்து சித்து ஆரம்ப பூரணஸ்வரூபமாக இருப்பாயே என்ன சொல்லு போடலை யார் சொன்னது ஒருத்தர் சத்தமாக சொன்னாதான் தெரியும் இல்லை யாரோ சொல்லிட்டாங்க விட என்ன சத்தமாக சொல்லலை நீ யார் சொன்னது நீ நூறு மார்க் நீ அப்படின்ற குருநாதர் சீடனை நீரணமாய் இருப்பாயே மாயக்கு மேல சொல்ல மாயை ஆமா அப்படி ஒன்று இல்லவே இல்லை மாயினால் கூட பின்னாடி கடைசியில போய் சொல்லிக்கிறோம் ஏன்னா பாடம் நடத்திக்கிட்டு இருக்க போய் சொன்னோம்னா அந்த பாடத்தை என்ன பண்ணிருவாங்க இந்த வேண்டா சாமி அடுத்த போர்களுக்கு போங்க பங்கையாசனன் முதல் பல தேவரும் பார் பெரியோரும் கங்கையாதியாம் தீர்த்தமும் தேசமும் காலமும் மறையினாலும் அங்க மாறு மந்திரங்களும் தவங்களும் அசத்தியம் எனச் சொன்னால் எங்கள் நாயகனே அதனால் குற்றமில்லையோ மொழியீரே சொற்பனந்தனில் கண்டதை பொய்யென்று சொல்வது அற்பமாயையில் தோன்றிய சகங்களை அசத்தனள் புழையாமே சொற்பநந்தனில் கண்டதை பொய்யென்று சொல்லலாம் எனில் மைந்தா மாயையில் தோன்றிய சகமெல்லாம் அசத்தியம் எனலாமே பொய்யை மெய்யென்ற மூடர் புன்னியரு என்று புராணம் கூப்பிடுமானால் மெய்யை மெய் என்ற ஞானிக்கு குற்றங்கள் வைத்த சாத்திரம் உண்டோ பொய்யது ஏது எனில் நாம ரூபங்களாம் ியமாயை மெய்யது ஏதியனில் சச்சிதானந்தமாய் யாவிக்கும் ஆன்மாவே இது முடிவுரை மாதிரி எழுதுறார் முடிவுரை மாதிரி எழுதுறார் இந்த இந்த சாப்டருக்கு இதுக்கப்புறம் வேற டாபிக் மாறுறதுனால பங்கையாசனன் பங்கையாசன பிரம்மதேவன் தாமரை மலரை தன்னுடைய ஆசனமாக கொண்டவனுக்கு பங்கை ஆசனன்னு பேர் பிரம்மதேவன் சிருஷ்டி முதல்ல முதல் பல தேவரும் பார்வுல பெரியோரும் நாம் அங்கே சிருஷ்டியில் தொடங்கி அந்த மாயில உற்பத்தியானது எது ஈஸ்வரன் ஈஸ்வரனில் பிரம்மா விஷ்ணு சிவனில் தொடங்கி வருது பார் கடைசியில் என்னது இந்த உலகம் வந்து உலகத்தில் இருக்க பெரியோர்கள் வரைக்கும் உள்ள எல்லாம் இங்கே இது இதெல்லாம் யாரை மட்டும் குறிப்பிட்றாங்க தேவர்கள் பார்ல பெரியோர்களை மட்டும் குறிப்பிட்றாங்க முப்பெரும் தேவர்கள் அப்புறம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அதுக்கப்புறம் என்னது பார் உல சான்றோர் பெருமக்கள் கங்கை இவங்கெல்லாம் புனிதமானவர்கள் வழிபடத்தகுந்தவர்கள் வங்கை ஆசுரனை நாம் வழிபடுறோம் தேவர்களை நாம் வழிபடுறோம் பார் பெரியோர்களை நாம் வழிபடுகிறோம் கங்கையாதியாம் தீர்த்தம் கங்கை உலகத்தில் உள்ள தீர்த்தங்களிலெல்லாம் தலையாததும் புனிதமானதும் கங்கை தீர்த்தம் அதனால் அதை என்ன பண்ணுறோம் நாம் வழிபடுறோம் தேசம் நம்முடைய தெய்வத்திற்கு சமம் தாய்க்கு சமம் தேசத்தை நாம் வழிபடுகிறோம் காலம் என்னது காலத்தை நாம் வழிபடுகிறோம் காலம்னா என்னது பிரம்ம கால காலதேவனுக்கும் காலம்தான் பேர் ஆமாம் நம் வாழ்க்கை பயணத்தை அந்த நிர்ணயிக்கக்கூடியதுக்கும் காலம்தான் பேரு மறை நாலு வேதங்கள் நான்கு வகைப்படும் ரிக்கஜூர் சாம அதர்வன அங்கம் ஆறு வேத அங்கங்களுக்கு ஆறு ஆறு அங்கங்கள் இருக்கு என்னென்ன வேத அங்கங்கள் சிக்ஷா வியாக்கரணம் கல்பம் நிறுத்தம் சந்தஸ் ஜோதிஷம் எத்தனை இருக்கு வேத அங்கங்கள் ஆறு சிக்ஷா வியாக்கரணம் நிறுத்தம் சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிறுத்தம் சந்தஸ் ஜோதிஷம் மொத்தம் எத்தனை இருக்குது வேதாங்கங்கள் ஆறு இது போக உபவேதங்கள் இருக்குது அது வேறு நாலு இருக்குது என்னது கந்தர்வ வேதம் ஸ்தாபத்திய வேதம் தனுருவேதம் ஆயுர்வேதம் அதுக்கு என்ன பேர் உபவேதங்கள்னு பேர் என்னது கந்தர்வ கந்தர்வ வேதம்ன்றது இசை மற்றும் நாட்டியம் சம்பந்தமானது கந்தர்வ வேதம் ஆயுர்வேதம்ன்றது மருந்துகள் நம்முடைய ஆயுளை பற்றி சம்பந்தப்பட்டது அப்புறம் ஸ்தாபத்திய வேதம்ன்றது சிற்ப தொழிலை சம்பந்தப்பட்டது ஓவியம் சிற்பம் சம்பந்தப்பட்டது அதுக்கப்புறம் என்னது இருக்குது கட்டிடக்களையும் சேர்ந்தது ஸ்தாபத்திய வேதத்தில் இன்னொன்று என்னது தனுர்வேதம் வில்வித்தை சம்மந்தப்பட்டது ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டது அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே அங்கே மாறு மட்டும்தான் கொடுத்துருக்கு மந்திரங்களும் தவங்களும் தவங்கள்ல எத்தனை வகையான தவங்கள் இருக்கு இல்லையா பிராணனை அடக்கி தவம் செய்வது அதுக்கப்புறம் இது மனதை அடக்கி தவம் செய்வது ஒன்றை குறித்து தியானித்து தவம் செய்வது இப்படி தவங்கள்ல வெரைட்டி இருக்கு ஒற்றை காலில் நின்று தவம் செய்கிறது தலைகீரா நின்று தவம் செய்கிறது நிறைய தவங்களும் அசத்தியம் என சொன்னால் இதெல்லாம் நாம் ம ம விஷயங்கள் இந்த உலகத்துல போற்றி மதிக்கக்கூடிய வழிவடக்கூடிய விஷயங்கள்ல இதெல்லாம் சேரும் இதெல்லாம் பொய்யா சாமி எல்லாம் பொய்யின்னு சொல்றீங்களே தவங்களும் அசத்தியம் என சொன்னால் எங்கள் நாயகனை அதனால் குற்றம் இல்லையோ ஒளியீறு என்ன சாமி இந்த உலகத்துல இதெல்லாம் ஆதாரமா இருக்கே இந்த உலகத்தின் புனிதத்தன்மையை நிலைநாட்டுவதற்கு பங்கையாசனன் முதல் பல தேவர்கள் பாரூல பெரியோர்கள் கங்கை யாதியாம் தீர்த்தம் தேசம் காலம் மறைநாள் அங்கமாறு மந்திரங்கள் அந்த வேதத்தில் உள்ள மந்திரங்கள் அப்ப தவங்கள் இதெல்லாத்தையும் அசத்தியம்னு சொல்ல சொல்றீங்களா சாமி போன பாட்டில் என்ன சொன்னாரு ம் மாய என்பது பொய்யனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமேன்னு என்ன பண்ணிருந்தாரு ஏன்னா அது அம்மாவுக்குள்ள குணம் தான் எல்லாத்துக்கும் இருக்கும் சே சொர்க்கமும் நரகமும் நன்மையும் தீமையும் பாராமல் அதெல்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டுண்டார் சொர்க்கத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டுன்ட்டார் அதனால் குற்றம் இல்லையா கப்பாகாதா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அவர் சொல்ற லாஜிக் சொல்ற யுக்தி சொற்பனந்தனி கண்டது பொய் சொற்பனந்தனி கண்டது பொய் அது அதை பிழைன்னு சொன்னா அப்ப சொப்பனம் கண்டது என்னது பொய்யும் பிழையும் சேர்ந்த உண்மைன்னு அர்த்தம் யார்த்தையாவது நீ சொப்பணம் கண்டது உண்மை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அற்பமாயில் தோன்றிய சகங்களை அசுத்தனால் பிழையாவை அசத்தும் பிழையும் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உண்மை மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அது இதனுடைய அர்த்தம் என்னன்னா முதல் ரெண்டு வரி கனவு கண்டத ஒருத்தன் உண்மைன்னு சொன்னா இந்த மாயில் தோண்டிய நாம சொன்ன இது எல்லாமே உண்மைன்னு எடுத்துக்கலாம் யார் அந்த வாதத்துக்கு வர்றீங்க கனவு கண்டது உண்மைன்னு யார் சொல்ற சொல்றதுக்கு தயாராக இருக்கீங்க அப்ப உண்மைன்னு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா அப்ப எதுவும் உண்மைன்னு ஆயிரும் மாயில் தோண்டிய எல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கலாம் சொற்பனந்தனில் கண்டதை பொய்யென்று சொல்லலாம் எனில் மைந்தா சொற்பனந்தனில் கண்டதை பொய் என்று சொல்லலாம் இல்ல இல்லை சாமி சொற்பன கனவு கண்டது பொய் தான் என்று நாம் உறுதியாகச் சொன்னால் அற்ப மாயில் தோன்றிய சகமெல்லாம் அசத்தியல் எனலாம் ஆகவே எது நிரூபணம் செய்யப்படுகிறது அப்போ மாயை மாயினால் உண்டாக உண்டான ஜகம் எதோடு ஒப்பிடப்படுகிறது கனவிலே கனவு கண்டதற்கு ஒப்பிடப்படுகிறது கனவு உண்மையா பொய்யா கனவு உண்மை என்று சொன்னால் இந்த மாயால் உண்டான ஜெகம் உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம் மறுக்க கடவு பொய் என்று சொன்னால் இந்த மாயில் தோண்டிய ஜகங்களும் பொய் முடிவை யாரு கூட்டுற லாஜிக்க சொல்லிட்டு முடிவை யாரு கூட்டுறாரு கீடனுக்கே விட்டுற ஏன்னா இது யுக்தின்றதில் அப்படிதான் யுக்தியில் யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை ஆராய்ச்சி செய்து புரிந்து கொண்டு விட யாரை எடுத்துக்கிறனும் அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொய்யை பொய்யன்ற இப்போ கடைசியில் கொஞ்சம் வெடிச்சு பேசுறாரு இது வந்து இந்த சாமியாடி கடைசியில் பேய் கொஞ்சம் இல்லாமல் விரட்டி விடணும்ல அது மாதிரி நாம் மனசில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணிடக்கூடாது சேமித்து வச்சிடக்கூடாது மனசை என்ன பண்ணிடணும் எம்டி பண்ணிடணும் மனசை என்ன பண்ணிடணும் எம்டி பண்ணுறதுக்குரிய வேலை அப்போ எதையாவது சேர்த்து வச்சிடக்கூடாது பொய்யை மெய்யென்ற மூடர் புண்ணியர் என்று புராணம் கூப்பிடுமானால் அப்போ புராணங்களில் நிறைய கதைகளை படிக்கிறோம் ஆனால் அந்த கதைகளுடைய நோக்கம் அதுக்கு பின்னாடி சில தத்துவ ஞானங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக கதைகள் இருக்குது வரலாற்று கதைகளே தான் ஆனால் அதை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் குறைச்சி எடிட் பண்ணி ஒரு நல்ல வடிவத்தில் புராணத்தை கொடுத்துருக்குறாங்க அப்போ அதில் வரக்கூடிய சில கேரக்டர்ஸ்கள் சில விஷயங்களையெல்லாம் உண்மை உண்மைன்னே அப்படியே எடுத்துக்கிற கூடாது நாம் கூட ரச்சு சர்ப்பம் அப்புறம் கடா காசம் கூட கடாகாசம் மகாகாசம் ஜலாகாசம்லாம் நிறைய பாடம் நடத்துகிறோம் இல்லை அப்போ சூரிய ஒளியெல்லாம் காட்டி ஆபாசவாதத்தை நடத்துகிறோம் இவங்க கடைசியில் கற்பனை பண்ணிக்கொடக்கூடாது பிரம்மமும் எது போல் இருக்குது சூரியன் போல ஒரு இடத்துல நின்று ஒளியை மாற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட கூடாது அது எதுக்கு சொல்லப்பட்டது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிடக்கூடாது அது பொய் பிரம்மத்துக்கும் சூரியனுக்கும் என்னவே கிடையாது சம்பந்தமே கிடையாது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை காட்டின விஷயம் அது பொய் அது போல எல்லாம் நமக்கு இந்த ஆன்ம தத்துவத்தை போதிப்பதற்காக நடந்த வரலாற்று கதைகளை ஒரு ஜோடனை செய்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு நாம் அந்த தத்துவங்களை அறிந்து கொள்ளாமல் உள்ளர்த்தத்தை அறிந்து கொள்ளாமல் வெறும் கதைகளையே உண்மை என்று சொல்லி கொண்டு என்றால் அதை மெய் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் அது உண்மையை கடந்த காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்ச்சியாகவே இருக்கலாம் ஆனால் நமக்கு அது என்ன பாட படிப்பனையை கொடுக்க இருக்கிறதுனால் நீ அதுவாக இருக்கிறாய் என்ற படிப்பனையாக அதில் எடுத்துக்கிட்டோம் சி மறுக்க கதையவே பேசிகிட்டு இருந்தால் பொய்யை என்ன பண்ணுறோம் மெய்ன்னு சொல்ல விரும்புகிறோம் ஏன்னா இறந்த காலம் இப்போ இருக்கா இல்லை இறந்த காலம் இப்போ இல்லை அது முடிஞ்சு போனது அதுபோல கனவு இப்ப கனவும் இல்லை முடிஞ்சு போச்சு பொய்யை மெய்யன்ற மூடர் புண்ணியது என்று புராணம் கூப்பிடுமானால் அப்ப புராணக்கதைகளை புராணக்கதைகள் பொய்யன்னு நீங்க அப்படி முடிவு பண்ணக்கூடாது அது வரலாற்று கதைகள் தான் ஆனால் புராணக்கதைகளை நமக்கு பெரியவர்கள் சொன்னதனுடைய நோக்கம் அதிலுள்ள தத்துவ பொருட்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று அப்போ தத்துவ பொருள் மையான தத்துவ பொருட்களை எடுக்காமல் புராணக்கதைகளே பற்றி கொண்டு அதை மையன்று சொல்லிக்கொண்டிருந்தால் அவர்கள் மூடர்கள் ஆனால் ஒருவேளை அந்த புராணத்தை யார் நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்கள புண்ணியர்னு புராணம் சொல்லுதுன்னு வச்சுங்க புராணத்தை திருப்பி திருப்பி ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருக்கிறான் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் அதில் உள்ள அர்த்தத்தை என்ன பண்ணுறதே கிடையாது ஒரு பொழுதும் படிக்கிறதில்ல அவனை பார்த்து புராணமே என்ன சொல்லுது நீ நல்லா படிக்கிற நீ சொல்லுது மெய்யை மெய் என்ற ஞானிக்கு குற்றங்கள் விதித்த சாத்திரம் உண்டோ உண்மையை உண்மை என்று சொல்லக்கூடிய ஞானிக்கு இந்த உலகில் யாரும் என்ன பண்ண முடியாது அடைமொழி கொடுக்க முடியாது அவரை என்னன்னு சொல்ல முடியாது அவரை வந்து மூடர்ன்னு சொல்ல முடியாது புராணம் என்ன சொல்லுது மூடரை போய் புண்ணியம் புண்ணியன்னு சொல்லுது ஆனால் மெய்யை உணர்ந்த ஞானிகளுக்கு என்னது அவரை இவர் குற்றம் உள்ளவர் என்று விரிப்பதற்கு யாரும் கிடையாது அதனாலதான் அவங்க வந்து அதிவர்ணாசிரமி என்று சொல்லுகிறார்கள் யானைகளுக்கு என்ன பேரு அதி ஆசிரமங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல அவர்களை வந்து நல்லவர் கெட்டவர் என்ற கேட்டகரிக்குள்ளேயே என்ன பண்ண மாட்டாங்க அடக்க மாட்டார்கள் புராணம் என்ன சொல்லும் என்ன பண்ணோம் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் தெய்வ சம்பத்து உள்ளவன் இவன் அசுர சம்பத்துள்ளவன் அது புராணத்துக்கு ஒத்துக்கலாம் ஆனால் மெய்யை மெய்யென்ற ஞானிக்கு குற்றங்கள் விதித்த சாத்திரம் உண்டோ யானிகளுக்கு இவர் நல்லவர் என்றோ இவர் நன்று தீது என்னாருன்னு சொல்லியிருக்கு அவர்கள் என்ன நல்லவங்க கெட்டவங்கன்னு பேதம் கிடையாது பொய்யது ஏரியலின் நாம ரூபங்களா பூதமாகிய மெய்யை எழுதிக்கணும் பொய் டெஃபனிஷன் எழுதிக்கணும் நாமரூபங்கள் மூதமாகிய மாயை மாயை என்ன பண்ணது அவித்தையாகி அப்புறம் என்ன பண்ணது அஞ்ஞானமாகி அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகளாகவும் பஞ்சமகா மூதங்களாகவும் ஆகினால் மூதமாகிய மாயை மெய்யது ஏது எனி சச்சிதானந்தமாய் விளங்கும் ஆன்மாவை ரெண்டு வரியில் பொய் ஏது அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லணும் என்ன சொல்லணும் நாமரூபங்கள் அப்புறம் இன்னொன்று என்னது பூதமாகிய மாயை அதான் மாயை அப்படின்னு சொல்லணும் பொய்யது மாயை பொய்யது நாமரூபங்கள் பொய்யது பூதங்கள் மெய்யது சச்சித்தானந்தம் அது எது அது நான் இதுக்கு மேலே தான் படிக்கிறதுக்கு புதுசாக இருக்கா மலடி மைந்தனும் தானுவில் புருடனும் வான் முடிசூடி இலகு கந்தர்ப நகரிலே சுத்திகை ரஜதம் விலை பேசி கலகமாய் முயல் கொம்பினார் குத்தியே களை திருவரும் மாண்டார் அலகையாயினார் எனும் விவகாரத்தை அறிந்தவன்மயங்கானே மாயை என்பது பொய்யனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே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 முதல் பல தேவரும் பார்ல பெரியோரும் கங்கையாதியாம் தீர்த்தமும் தேசமும் காலமும் மறையினாலும் அங்கமாறு மந்திரங்களும் தவங்களும் அசத்தியம் எனச் சொன்னால் எங்கள் நாயகனே அதனால் குற்றமில்லையோ ஒளியீரே சொற்பனந்தனில் கண்டதை பொய்யென்று சொல்வது புலையானால் தோண்டிய சகங்களை அசத்தனே சொற்பநந்தனில் கண்டதை பொய்யென்று சொல்லலாம் எனில் மைந்தா அற்பமாயையில் தோண்டிய சகமெல்லாம் அசத்தியல் எனலாமே பொய்யை மெய்யென்ற மூடர் புண்ணியர் என்று புராணம் கூப்பிடுமானால் மெய்யை மெய்யென்ற ஞானிக்கு குற்றங்கள் விதித்த சாத்திரம் உண்டோ பொய்யது ஏது எனில் நாமரூபங்களாம் பூதமாகிய மாயை மெய்யது ஏரியனில் சச்சிதானந்தமாய் யாவிக்கும் ஆன்மாவே இந்த அளவில் அதை நிறுத்திக்கலாம் இன்றைக்கு நிறைவு செய்யலாம் நாளைக்கு மாயையை பற்றிய ஒரு பாடம் இதனால் வரைக்கும் எதை பற்றி படிச்சுட்டு இருந்தான் ஸ்வரூபத்தை பற்றி படிச்சுட்டு இருந்தான் இப்போ எதைப்பற்றி படிக்க போகிற நாளைக்கு மாயையை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த மீளா இன்பம் நமக்காவாணம் எந்த பேர் தானாகுவாணும் சரணாகு வாணும் அருட்கோணாகு வாணும் குரு ஓம் சரணாகவது ஜஸ்விவரீ <tries> தோபித்விஷாவ <tries> ஊக்குவிப்பாராக நாம் இருவரும் ஈடுபாடலை ஆற்றலுடன் உழைப்போமாக கட்டத நமக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக அமைந்திருக்கட்டும்